வர்கள் பொன்னடியிலே மன்னவின் உடலை மாற்று கனவாற்றலீழனாய் ஓத ஊறும் அமிர்தம் செய் செய்த உறவும் அமீதி மூலமும் மருதானது குறையும் படிரண்டாவது லீலை இல்லையெல்லாம் விளையாட்டு இது ஈஸ்வரி விளையாட்டுன்னா திருவிளையாட்டுன்னு பேர் அவருடைய விளையாட்டு வெறும் பொழுதுபோக்கில் எப்போது அதர்மம் ஓங்கி தர்மம் தாளுகிறதோ அப்போது அதை அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆதாரம் செய்யலாம் அல்ல மகான்கள் அனுப்பலாம் சித்து புரிசுகளை உண்டாக்கலாம் இப்படி பல வகைகளிலே பதிவு செய்கிறோம் இதே இல்லையின்னு பேர் விளையாட்டு இப்படி எத்தனையோ நடக்கின்றன ஏன்னு சொன்னால் மாயினுடைய முக்குணங்கள் ஒன்று கொண்டு சண்டை போட்டு குணம்தான் ஒற்றுமை கிடையாது ஒத்துமை இல்லாத அதிபத்தில் ஏற்றத்தால் வரத்தான் செய்யும் ஏனென்றால் சொத்து குணம் ஒன்று தான் அந்த காலம்புரமத்தையோ அல்லது காரிப்பரமோ அனுசரித்து போகக்கூடிய சுபாவம் மற்ற ரெண்டு குணங்கள் அதை எதிர்க்கக்கூடிய குணங்கள் தான் தடுக்கக்கூடிய குணங்கள் கடங்கமான குணங்கள் அவருந்து விடுபணும்னு சொன்னால் அது சம்மதிக்கிறது இல்லை அதனால் சத்து குணத்துக்கும் ரஜோகோணத்துக்கும் சண்டை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் தமோ குணத்துக்கும் ரஜோகோணத்துக்கும் சண்டை வரும் ஆனாலும் ரெண்டு பேர் ஒற்றுமை ஆகிவிடுவார்கள் சத்து குணத்துக்கும் தமோ குணத்துக்கும் ரஜோ குணத்துக்கும் சண்டை வரும்போது சத்து குணங்களை சேர்றதே இல்லை பிறகு தற்காலிகமாக அமுக்கப்பட்டதுனாலே அடங்கி இருக்கும் அதுவும் வெற்றி பெற்று அடங்கும் ஆனாலும் சத்துக்குணம் மேலோங்கும் போது முற்றிலும் அது நாசமடையும் முற்றிலும் அடக்கப்படும் சத்துக்குணம் முற்றிலும் அடக்கப்பட மாட்டாது தற்காலிகமாக அடக்கப்படும் ஏனென்றால் பகவான் அனுகிரகம் பெற்ற செயல்களை அதன் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அது ஈஸ்வரனுக்கு வியாபகமான மாயை அந்த மனமாக அமைந்தது இவர்களுக்கு அவருடைய அம்சங்களாகியுள்ள அனுப்பிரமாணம் உள்ள ஒரு சிறிய அம்சம்தான் இவளுக்கு மனமாக அமைந்திருக்கிறது அந்த மனதிலே ஈஸ்வருடைய மாயையிலே குணங்கள் செயல்பாடுகள் சாமர்த்தியங்கள் வீக்கத்தக்க செயல்கள் இதெல்லாம் வெளிப்படுகின்றனவோ அவ்வளவு இதில் வெளிப்படும் மனசோத்து ஒரு சோறு பதம் பார்த்தா போகிறோம் ஆனால் ஒரு சோட்டு உடம்புலேயே எல்லாேரும் கண்டுபிடிச்சிடலாம் அதுபோல் இந்த மனதினுடைய நிலைகளை எந்த அளவுக்கு குரு சாஸ்திரம் மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு மாயுடைய நிலை முழுதும் கண்டுபிடிக்கப்பட்டதாகும் அப்படி இருக்கிறதுனால ஈஸ்வனுடைய நிலைகள் வியஷ்டி இல்லை சமஷ்டியிலே எல்லா விதமான காரியங்களும் செய்யப்படுது மாயான மனமானது வியி அவனவனுக்கு தான் அதை விளங்குமே வழியாக அடுத்தவளை வழங்காது அப்படி இந்த மாயை மாயா காரியங்கள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தில் தான் இருக்கு அதில் மனம் இருக்கு அது வாயு நிமிஷம் அது மனமானது ஒரு நேரமும் சும்மா இருக்காது சதா சஞ்சலப்படுறது தான் வாயு போல் அப்படி சஞ்சலப்படுறது ஏ என்று சொன்னாங்க அதோடய சுவா அதுதான் அப்படிப்பட்ட சுகா எப்படி வந்தது என்று சொன்னால் அனிதனியம் சொல்ல முடியும் எப்படியும் வந்தது எப்படி நீக்கிறது அது விசாரம் செய்வோமேனால் ஒடிங்கிற மாதிரி அது போயிடும் அப்படி அந்த மனமான சஞ்சன சிவாவம் உடையிறது இருக்கிறதுனால தான் உலகத்தில் இயக்கம் ஏற்படுகிறது பிள்ள உலகமெல்லாம் பல்வேறு விதமான இயக்கங்கள் பெற்று புண்ணிய பாவங்களை செய்து கொண்டு அதன் பயனாகிய சூக்குகள் அடைவதெல்லாம் மனதின் காரியம்தான் ஆக மனதுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு மனம் இல்லைன்னா உலகம் கிடையாது மாயில்லைன்னா உலகம் இல்லை அந்த இயக்கம் இல்லைன்னு சொன்னால் செயல்பாடு இல்லை பலன்கள் இல்லை அதனால் உலகத்தில் இந்த மாயானது ஒரு சஞ்சல சுபாவடையது தான் அது பரிணாம யோகத்துடையது தான் அதே போல் இந்த மனமும் சஞ்சல் சுபாவும் பரிணாம யோகத்துடையதானதுனால விவகாரங்கள் இருக்கின்றன அதில் உள்ள அசுத்த மாயும் அதாவது மருண சத்துவம் அதை ரஜோட சம நீக்கிட்டோம்னா சத்து குணம் மேலோங்கி நிற்கும் அது சுத்த சத்துவ மாயை சஞ்சலம் மற்றதாக இருக்கும் அத்தகைய நிலையை பெறுவதற்குத்தான் சாஸ்திரங்களில் பல விதமாக சொல்லப்பட்டுன அதுதான் லீலின்னு பேர் பகவான் இந்த அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் செய்யலாம் அவசிய ஏற்பட்டால் இல்லை என்றால் மகான்களை அனுப்பி எந்த பகுதியிலே என்னென்ன செய்வே செய்கிறது இதுதான் நாம் கண்காடாக பார்க்கறது புத்த பகவான் ஆவிசங்கர முதலாளர்கள்லாம் அவதார பொருஷர்கள் ராம லிங்காடிகள் ராமலிங் ராமகிருஷ்ண பரமம்சர் விவேகானந்தர் முதலாளர்களெலாம் அதிகாரப்பொருஷர்கள் தான் அவர் அவதாரம் சொல்லுவாங்க போகச்சிக்குவாங்க சொன்னாக்க ஒத்துமாட்டாங்க அவதாரப்படுத்த லட்சணம் வேறு அதிகாரப்படுத்த லட்சணம் வேறு இவர்கள் ஒரு பகுதிக்கு மட்டும் பயன்படுவார்கள் அது ராமகிருஷ்ண அலுமொழியிலே ஒரு அருமொழி உண்டு ஒரு ராஜன் பல இடங்களில் நிர்வாகம் பண்ணும்போது சில இடங்களில் குழப்பம் ஏற்படலாம் அது குழப்பத்தை அடக்கிறதுக்கு தன்னிடத்தில் இல்லை சேனியை அனுப்புவார் அடங்கிட்டு சரினா பேசாமல் இருந்துக்குவார் அடங்கலைன்னா தானே போவார் அப்படி போல் ஈஸ்வரன் ஆங்காங்கு சில சில அதர்மங்கள் தலைத்துக்கு வேணால் மகான்களை அதிகார உறுதி அடக்கி வைத்து சமம் பண்ணுகிறார் இல்லை அடங்களாக அடக்க முடியுதுன்னு சொன்னால் தானே அவதாரம் எடுக்கிறேன் அவரே சொல்லியிருக்கார் அப்படி போல் உலக உண்மைக்கும் செயல்படக்கூடிய சாமர்த்தியம் உடையது தான் அவதாரப்பூர்சன் பேர் முதல்ல அதிகாரப்பூர்சன் பேர் அல்லது மகான்கள் வைத்து ஆண்டவன் சீர்திருத்தம் பண்ணுகிறான் அது சீர்திருத்தத்தில் இங்கே பல்வேறு மகான்களை பெற்றிருக்கிறார்கள் என்று இந்த அத்தியாச்சியம் சொல்கிறது இதே லீலன்னு பேர் அது இங்கே ஒரு ஒரு பா இந்த பாட்டில் சொல்றார் நூற்றி நாற்பத்தஞ்சாவது பாட்டில் ஆதார் அருகை திருப்பெற்துறையில் அரை மாட்டி மாற்றிவிடும் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு உபதேசத்தை குரல் இதன்பொருள் வாத ஊரனை ஒழிந்தவர்கள் பொன் அடியிலே மன்ன மாணிக்க வாசக பெருமானை விடுத்து மற்றடியார்கள் யாவரும் திருவடியில் அமரவும் மாணிக்க வாசகர் உபயேசன அவரே போனார் மற்றவர்களுக்கு உதேசம் போக வேண்டியதில்லை அவர்களுக்கு ஆங்காங்கு குருமார் மூலமாக உதேசிக்கிறார் என் உடலை மாற்றுக என ஆற்றல் இளனாய் வாத ஊர் அணிகளும் நிதேக மாட்சம் அடைய வேண்டும் என போற்றியும் விட்டு பிரியும் ஓத ஊரும் அமிர்தம் செவிகள் உண்டு பாட உண்டாகும் திருவாசகம் திருக்கோவையார் ஆன அமிர்தத்தை தன் திருத்தேவியில் தெவிகளில் விருப்பம் முகந்து திருவங்கு செய்து இவ்வயகமும் உயும் வகை செய்த உலகம் இவ்வுலகம் கடை தமது கையால் எழுதி வைத்த நியாயம் திருவாசகம் எல்லாம் பாடியாச்சி அவர் நான் புத்தி அடையணும் திருவிழி அடையணுமென்னு சொல்லும்போது அப்போது நீ இதுவரைக்கும் பாடினதெல்லாம் திரும்பி பாட வேண்டும் நான் கேட்க வேண்டும் அசிரியராஜி அப்போ அசிரியர் அதெல்லாம் அவரே எழுதுகிறார் எழுத முடிஞ்ச பிறகு திருச்சித்தம்மரோடையான் என்று கையெழுத்து போட்டு மறைஞ்சிடும் வச்சுட்டு போயிட்டார் அவர் பார்த்தா இந்த திருவாசகம் பகவானில் அங்கீகரிக்கப்பட்டது என்று எல்லோரும் தெரியும்படி செய்தார் அப்போது மற்றவங்க கேட்டாங்க இப்படி திருவாசகத்துக்கு வாட்சியம் எது இந்த வாசகத்துக்கு வாட்சியம் எதுன்னு கேட்டாங்க அதுதான் வாட்சியம் அண்ணார் நடராஜ அப்படி சொன்ன உடனே அதில் ஐக்கியமானதான அப்படி ஒரு லீலை அந்த இப்படி எத்தனையோ லீலைகள் வேதாரண்யம் லீலைகள் பாருங்கள் சம்பந்த சுவாமிகள் பாடினார் அந்த திருக்கதவம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பாட்டு தான் பாடினார் தெரிஞ்சிடுச்சு ஒரு பாட்டு பாடி திறந்த உடனே அப்புறம் அவர் பாக்கி பாட்டையும் பாடி முடிச்சார் மூடும்போது அப்பர் சாவியில் பாட ஒரு பாட் பண்ணார் அது மூடலை ஒரு சங்கடம் தான் பாட் பாடின அது மூடிச்சு அப்படின்னா அப்போ இது ஒரு இல்லை ஏன் அப்படின்னு அவருக்கு மயக்கம் போட்டு கூட விழுந்துட்டார் இந்த மாதிரி ஆயிடுச்சேன் சினிமாவில் தான் மயக்கம் போட்டு விழுந்தா காட்டுறாங்க மற்றபடியாக சரித்திரத்தில் அவர் சங்கடப்பட்டார் சரி அவருடைய அவர் முருக அவதாரமாக இருக்கிறதுனாலே விருப்பம் இருக்கலாம் நாம் அப்படியா இல்லை என்று கூட அவர் சங்கடப்பட்டார் அப்போ தான் அவர் சொன்னார் அப்போ உன்னுடைய பாட்டு இனிக்குது அவன் பாட்டு இனிக்கலை இருந்தாலும் அவன் பார்த்து பாட்டு பாடி தான் முடிப்பான் தன்னை புகழவன் தன்னை போடுவது சம்பந்தன் என்னை போடுவது அப்புறம் நான் நோக்கர் சொன்னார் என்னப்பன்னு அப்படி உன்னுடைய பாட்டு இன்னைக்குது அதனால தான் ஒரு பாட்டுலையே மூடிட்டோம்னே ஒரு பாடமாட்டேன் அவன் அப்படி இல்லை கடைசியில் தன்னை புகழ்ந்து பார்வை பாடிக்கிட்டே இருப்பான் ஏன் தன்னை புகழ் தான் என்ன பதினோரு பாட்டு பாடுவான் தன்னை புகழ்வது சம்பந்தன் என்னை போடுவது என் அப்பன் அப்படின்ன அதனால தெரிஞ்சதப்பா நீ வார்த்தை படகான்னு சொன்னாராம் அப்படிப்பட்ட நிலையில் தான் பண்ணியிருக்காரு என்பது கருத்து அன்பு உச்சநிலை இருக்கு அதிகமான நெடுவான தர்மபுரத்து தருமபுரியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் கலைய ஒன்று அவர்த்தல் பாரி நாரி காரி ஓரி ஆய் அதிகமான் அக்கணும்னு சொல்லக்கூடிய ஏழு வள்ளல்களில் ஈர் வர்த்தர் அது ஏழு வள்ளல்களில் ஔவையாரை அவர் ஆதரிக்கிறது ரொம்ப பெரிய உடையவர் சில காலம் ஔவையாரை தங்கத்தில் வைத்து கொண்டிருந்தார் அவர் இது சாப்பிட்டாலும் அவையார் பங்கு கொடுத்தார் கல் சாப்பிட்டாலும் இந்த நீங்க வருஷத்துக்கு ஒரு தான் கருநெல்லி மரமும் இருக்கா காய்கள் கிடைக்கும் அது ஒரு காய்கள் கிடைச்சதா போய் அந்த காட்டில் அதை பா அவர் சாப்பிடலாம் நாம் சாப்பிட்டு இருக்கிறத விட அம்மையார் சாப்பிட்டு எளிமையாக இருந்ததுன்னா நீண்ட காலம் மக்களுக்கு பயன்படக்கூடிய பாடல்கள் வரும் அல்லவா என்று அம்மையார் கொடுத்து சாப்பிட்டாராம் அப்படிப்பட்ட காரணம் அவருக்கும் அந்த அம்மா வந்து சில காலம் இருந்துட்டு நான் போகிறேன் பண்ணா ஊர் சுற்றுறவேன் நீ உங்கள்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால சரி நிறைய பொருள் கொடுத்து யானை மேலே ஏற்றி ஆளுக்கெல்லாம் போட்டு அனுப்புனார் அனுப்புகிற பிறகு அப்புறம் மறுநாள் அந்த அம்மா கோச்சுட்டு வந்துருச்சுங்க ஏ வண்ணா நீ கொடுத்ததெல்லாம் கடவு போயிடுச்சு தெளிவில் போயிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது உன்னுடைய நாட்டு எல்லைக்குள்ளேயே இந்த தெளிவு நடக்கலாமா என்ன நிதியை நடத்துகிறாய் சத்தம் போடுறது அந்த வந்து அவ்வளோதானே உன்னுடைய பொருள்கள் பூரா பார்த்துக்கோங்க முன்னாடி நிறுத்தினாங்க அம்மா இது எப்படி வந்தது நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நடந்து நீ அதுக்குள்ளே ஆளை கண்டுபிடிக்கி பொருள் முன்னாடி நிறுத்துறீ அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டேன் முடியறது என்ன சொல்லுங்க அப்பாண்ணார் ராஜா உத்தரவுப்படிதான் நாங்கள் தான் கொள்ளையடித்தோம் சின்ன பிள்ளை கொள்ளையடித்தது அவர் உத்தரவுப்படி நாங்கள் செஞ்சோம் உன்னுடைய பொருள் அத்தனையும் பார்த்து பத்திரிக்காலும் ராஜா கொடுப்பார் வாங்கிக்கோ அப்படின்ட்டுங்க அவங்க அப்போ நீ ஏன் இப்படி செஞ்சார் ஏன் செஞ்ச நீ தான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன் நீ பொருள் கொடுத்தா தான் போவேன் சரி போயிட்டு போனவரும் என்னால் இருக்க முடியல உடனே பார்க்கணும் ஆசை வந்துடுச்சு அதனால தான் ஆளுங்களை அனுப்பி உள்ளடிச்சு நீ தானே வந்த இல்லைப்போ இவங்க எழுதிப்போம் அப்படி இன்னா அப்படி அவ்வளோ வண்பாங்க அது ஒரு லீலை ராஜி கூட லீல பண்ணுறாங்க அப்படின்னு கருத்து அப்படி உண்டு அப்புறம் நந்தனா இருக்கு இது கோபாலகிருஷ்ண பாரதி எழுதுன நூலில் பெரிய பிராந்தம் கிடையாது இருந்தாலும் அது ஒரு லீல்தான் இந்த ஆண்டே அவர் யஜமன் ஐம்பது வேலி நிலமாக இருக்குது அதெல்லாம் ராத்திரி விடியறதுக்குள்ளே உழுது பயிரிட்டு அ அறுத்து அலந்து போட்டு போயிடணும் அப்படின்னா சிதம்பரத்துக்கு போகலான்னு ஊத்தராக போடல இது நடக்கிற காரியமாக ஏன்னு பேச மயக்கப்பட்டு விழுந்துட்டார் அப்படி விடியறுத்துக்குள்ள அதே மாதிரி அளந்து போச்சு போன உடனே அவர் பார்த்தார் காலையில் ஆடா ஆடா இப்போ ஏற்பட்ட மகானை நான் மடிமையாக வச்சுன்னு தப்பு என்று அவர் காலில் விழுந்து கும்பிட்டு இவர் காலில் உள்ள அழா காரில் உள்ள இல்லை நீ போயிட்டு வப்பா இன்னும் சந்தோஷமான பிள்ள சொல்லப்படுது அப்படி லீலை அப்புறம் லீலை எப்படி எத்தனையோ பகவான் காட்டுவார் சொல்லப்படுது இந்த லீலைக்கு அளவு கிடையாது எடுத்து அந்த மாதிரி செய்வார் அதனால் இவ்வுலகம் கடைத்தே வரும்படி தமது கையால் எழுதி வைத்த நேயம் என்னார் அதான் திருவாசகம் என்பது வேறு தன் பராபரமதான திருமேனி நிலையில் ியொரு தன்மை எனினின்றருளியேன் அன்பரானவர்கள் நெஞ்சினு வந்த வடிவாய் அங்கு வந்தவர்களையும் இவ்வகை செய்தவருளும் அவதாரியை அருவனாயினும் அன்பர் குருவனாய் வந்து அருள்வன் என பொருள் தன் பராபரமான பராபரமது ஆன திருமேனின் நிலையில் தனது மகிமையால் மேலான பிரம்மாதி பதங்களும் தாழ்ந்தனவோ அச்சிதானந்த சொல்வ நிலையில் சரணமின்றி ஒரு தன்மையில் நின்று அருளி அச்சலமாய் அத்வைதருவமாய் இருந்தபடி இருந்து கொண்டு அன்பர் ஆனவர்கள் நெஞ்சினில் உவந்த மெய்யடியா மெய்யடியார்கள் உள்ளத்தின் கண்ணே விரும்பி வலுபடுகின்றன படி வருகின்றனரோ அப்படியே அவ்விடம் எந்தருளி வந்து அவர்கள் உயும் வகை செய்தவர்களும் அடியார்கள் கடைத்தே வரும்படி செய்கின்ற கருணையும் அதாவது அந்த அடியார்கள் கடைத்தே வரும் பொருட்டு அருவனாயின் அன்பு குருவனாய் வருவன் என்பது மாமாரியை சொல்லுங்க நபர் இதே அஞ்சு பரணியம் இல்லை மோவதி பண்ண சொல்லப்பட்டது அப்படி ஒரு நிலையும் அவர் கொண்டு அதனால பக்தர்களாக இருப்பார்களையானால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர் தம்முடைய அருட்சக்தி பொருட்சக்தி மறுட்சக்தி எல்லாம் கொடுத்து விளையாடுறார் அதனால் பத்தியாமலையில் படும் பார்விசை வித்தியா லெவண்ணா பக்தி யாம் வளையற்படும் பாக்தி வளையற்படுவோன் காண்க என்று மாணிக்கார் சொல்கிறார் ஆக பக்தி மார்க்கம் இருக்க அதுக்கு கட்டுப்பட்டு அனுகிரகப்படுகிறார் என்பதை பக்தர்களுடைய நூல்கள்லாம் பார்க்கலாம் அதுதான் சொல்கிறார் தனது மகிமையால் மேலான பிரம்மாதி பதங்களும் தாழ்ந்தனவோ அச்சிதானன் சொல்வ நிலையில் இருந்து அசலமாய் அத்வைதஸ்வரூபமாய் இருந்தபடி இருந்துகொண்டு மெய்யடியார்கள் உள்ளத்தில் எப்படி விரும்பி வழிபடுகின்றனரோ அப்படியே அவ்விடம் எழுந்தருளி வந்து அவ்வடியார்கள் கலைத்து வரும்படி செய்கின்ற கருணையும் பகவான் கீதையில் யார் எவ்வடிவிலே வழிபாடு செய்கிறாரோ அவ்வடிவில் இருந்து கொண்டே செய்கிறேன் என்று சொன்னார் அதான் கானபெருமிலேன்னு பேரும் கானபெருமத்துக்கு எந்த உருவம் ஆனால் எந்த பாவனை கொண்டு வழிபாடு செய்கிறோம் அந்த பாவனை மூலமாகவே அடைக்கிறம் செய்கிறேன்னு சொல்கிற சொல்லு எனக்கான பற்றி தெரிகிறது அப்படி இருந்தாலும் கூட பக்தர்கள் இந்த உண்மையை ஒன்றாத காரணத்தினாலே எங்கள் தெய்வம் உயர்ந்தது உங்கள் தெய்வம் உயர்ந்தது என்று சண்டை போட்டுக்கொள்வது இன்றைக்கும் பார்க்கலாம் என்பது கருத்து உலகமயக்குரா வண்ணம் புகந்தோறும் புகந்தோறும் உதிப்பனான் என்று இலகியமை திருவார்த்தையாவும் ஏறும் வகை காலத்தே அந்நுத பழனி மூலமும் அதிதானந்த விளக்கோரையும் பன்னிரெண்டாம் அத்தியாயத்தில் லீலை போய் ஒரு வரம்பொருள் அச்சிதானந்த சிவசுருமார் இருக்க சம்பந்தத்தினாலே அநேகம் கோடி விதமான பரிணாமலை அந்த பரிணாமங்களில் உபாதிகள் ஏராளம் அந்த உபாதிகளில் உயர்ந்த உபாதிகள் தாழ்ந்த உபாதிகள் என்று பல வகையாக பிரிக்கிறோம் அது காரியபுரமங்களாகவும் அதுமாதிரியில் காரணப்புறமாகவும் அவதாரபருஷர்களாகவும் மகான்களாகவும் சொல்லப்படுகிறது அத்தகைய உயர்ந்த பரம்பொருளானது எந்த மகானாகவோ ஆதாரப்பட்டோ எல்லாம் அதோட லீலே தான் லீல என்ன விளையாட்டுன்னு அர்த்தம் விளையாட்டு என்ன திருவிளையாடல் எது பகவான் செய்தாலும் திருவிளாடல் நாம செஞ்சால் விளையாட்டு அப்படி அந்த பரம்பொருள் மாயின் சம்பந்தத்தினாலே வடிவம் தாங்கி அந்த மாயை தன்னை வசப்படுத்தியிருந்தனாலே இந்த மாயை கொண்டு மக்களுக்கு நல்ல்வழி உணர்த்தும்லம் அனைவிதமான லீலைகளை செய்தால் சொல்லப்படுது அதில் ஒரு சில இதில் காட்டப்படுகணும்ன அதில் பிரமாணம் சொல்கிறார் லீலை என்பது நான் என்னுடைய இஷ்டமில்லை பகவான் சொல்லியிருக்கார் படித்திரானாய சாதனா விநாசாய சத்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் என்று சொல்லியிருக்கார் அதனால அதை வச்சு அதை பேசுகிறார் இந்த எப்போது உலகத்தில் அதர்மம் ஓங்கி தர்மம் தாளுகிறதோ அப்போது நான் அவதாரம் பண்ணுகிறேன் என்று உத்தரவாதம் கொடுக்குறார் அதை இந்த சொல்றார் அவதாரி பகவான் பகவர்கீதையில் தர்மத்தை பற்றி தர்மத்தையும் பக்தர்களையும் காக்கும் பொருட்டு உலகந்தோறும் அவதரிப்பேன் யுகந்தோறும் உலகந்தோறும் பொருகந்தோறும் போடணும் எல்லாம் அடிச்சிடணும் யுகந்தோறும் அவதரிப்பேன் என்ற திருவாரத்தை உண்மையாக்கும் பொருட்டு சொருபானந்த சுவாமிகள் அவதரித்தனர் என்று இது ஏழு செயல்களால் வாழ்த்துகின்றனர் அதற்கு முதல்ல தசனாமூர் செடியுமாக இருந்து குரு சிஷிய சம்பிரதாயத்தை உண்டாக்கினார் என்று முன்பாடுகள் சொல்லி முடித்தார் அதோட கண்ணபெரான் எத்தனை குமார்களோடு பார்ந்திருந்தாலும் பிரம்மபாவனியை விடாமல் இருந்ததனாலே அவர் பிரம்மச்சேரியே சொல்லப்படுகிறது இது ஒரு நிலை என்றார் வாதோரர் முன்பாட்டில் சொன்னார் அவருக்கு அனுகிரகம் செய்த தன்மை எல்லாம் காட்டி இதற்கெல்லாம் பிரமாணம் இருக்கா என்று கேள்வி கேட்கும்போது பகத்கீதை பிரமாணம் இருக்குங்க அது முதலையும் பிரமாணம் இருக்குது ஈஸ்வர கீதையிலையும் பௌத்திக வெளிப்படையாக இருக்குங்க அர்த்தம் இதன் பொருள் உலகம் மயக்கு உறவண்ணம் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் தர்மத்தில் அதர்மபுத்தியும் அனாத்மாவாகிய தேகத்தில் ஆத்ம புத்தியுமாக மயங்காதபடி யுகந்தோறும் யுகந்தோறும் அந்தந்த கால கேத்திரத்தின் தேசத்திற்கு தக்கபடி அந்தந்த மூர்த்தமாய் துஷ்டனுக்கு சிஷ்டபரிபாலம் செய்ய நான் உதிப்பேன் என்று இலகிய மெய்த்திரு வார்த்தை நாமே பிறக்கின்றோம் என்று பகவத்கீதையில் நாலாம் அத்தியாயத்தில் ஏழு எட்டு ஸ்லோகங்களில் பகவான் உடைய அழகிய வாக்கிய அமிர்தமானது ஏறும் வகை இக்காலத்தை பொருந்தும்படியாக இந்த கலிபுகத்தின் கண்ணும் இது உலகம் ஆகவே பிரமாணத்தை சொல்ற இப்படி பகவான் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே அர்த்தம் காரணப்புறமும் வேறு சுத்தபுறம் வேறு இல்லை ரெண்டு ஒன்று தான் இருந்தாலும் மயோடு சம்மந்தப்படும்போது காரணப்புறம் என்றும் சம்மந்தப்படாமல் இருக்கும் சுத்தபுரம் சொல்லப்படும் அதோடு உருவம் தாங்கி வரும்போது காரிபுரமும் என்றும் அந்த உருவம் தாங்கி வந்த அந்த உருவங்கள் மீண்டும் முழுவதத்தில் விஷதிக்கு சிஸ்டபரிபாலத்துக்காக மனித வடிவம் போலவே தாங்கி வரும்போது அது அவதாரங்கள் என்றும் சொல்லப்படும் எல்லா மயில் சம்பந்தம் தான் அப்படிப்பட்ட அவதாரங்களில் தச அவதாரங்கள் பிரபலம் அதில் கண்ணபுரான் அவதாரம் தான் முக்கியம் அதில் இப்படி சொல்லியிருக்கார் என்று பெருமானம் சொல்றார் பெருமான் வந்த அவதரித்து பீடுடைய பிழைக்கும் வண்ணம் சொருபானந்த சொலர் தன் தரும் பரிசு சொல்லி சொல்லி மீண்டும் சொல்றார் இதன் பொருள் பெருமான் வந்து அவதரித்து எமது இறைவன் சகுனமாக எழுந்தருளி குருமூர்த்தமாக திருவாதாரம் செய்து பீடு உடைய தரணி உலோர் பிழைக்கும் வண்ணம் பிறந்து இரவாத பெருவாழ்வு நல்கும் பெருமையுற்ற பேருலவில் உள்ள நல்லோர்களான அதிகாரிகள் எல்லாம் உயும்படிக்கும் சொருபானந்த சுடர்தன் கருபானந்தர் என்னும் திருநாமத்தோடுற்ற சுயஞ்சோதியின் உடைய துணை மறத்தால் தரும் பரிசு சொல்லி சொல்லி இரு திருவடி தாமரைகள் தந்து அருள்வதற்காக பெரும் புகழை மேலும் மேலும் எடுத்து கூறி அவருடைய புகழை எடுத்து சொல்வதற்காக இந்த அடுத்த பாட சொல்கிறேன் என்றார் ஆகவே இந்த சொவான முதல் அதிகாரிகள் முடியும் பொ அவதாரம் பண்ணார் எத்தையும் அவதாரங்கள் கர்மகாண்ட அவதாரங்கள் ஞானகாண்ட பத்திக்காண்ட எரிவ ஆதாரங்கள் பல உள்ளன அதில் இங்கே ஞானகாண்ட அவதாரமாக இருக்கார் அந்த அவருடைய மகிமை தொடர்ந்து சொல்கிறேன் என்ற அர்த்தம் கொலம்ங்குறாங்களா குலம்னா குட்டேன்னு அர்த்தம் குட்டை குளம் அதுபோல் பாட்டு நிறைய பேர்ல கொள்ள குள்ள பாட்டு அதாவது சின்ன பாட்டுன்னு அர்த்தம் ஒட்டி பெறாத பாட்டுன்னு அர்த்தம் எல்லாம் தன்னடியார் வாழ புல்ல மலர்பாதம் பொறி தருணம் திருக்கருணை போற்றி போற்றி அவதா தேவர்கள் தீயங்கி நிற்க சுரூபானந்தர் அடியார்கள் மயக்கமற்றி இன்புறவும் மலரடியை சூட்டிய கருணையை மறுபடியும் மறுபடியும் வாழ்த்துவோம் என பொருள் பண்டரை எல்லாம் அலமாக்க பிரம்மா முதலியருக்கு முதலீடு அடிச்சுக்கொள்ளணும் பிரம்மாவினால் திருட்டிக்கப்பட்ட தேவர்களெல்லாம் உண்மை உணராமல் மதிமயங்கி நிற்கவும் அருள் ஸ்வரூபானந்தன் தன் அடியார் வாழ கருணையே திருவுருவமான சொருபானந்த சுவாமிகளின் சீடர்கள் பேரின்ப வாழ்வில் வாழ்ந்திருக்கவும் புண்டரீக மலர்பாதம் செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை போற்றி போற்றி நமஸ்காரம் நமஸ்காரம் ஆகவே சொருபானந்தருடைய சிஷ்யர் எல்லாம் எவர்களாலும் அறிய முடியாத அந்த பேரானந்தத்தை அடைமுடிக முடிஞ்சிருக்கிறது எதனாலே தத்துவ ஞானத்தினாலே அது தத்துவான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் சுரபானந்தம் தான் இருந்தது அதனால் அவர் அவதாரபொருஷர் ஞான அவதாரபுரிசர் என்று சொல்லப்படும் இது மற்றவர்களெல்லாம் அடைய முடியாத ஒரு பெருவாழ்வே கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு உலகிலே லௌகிக்க பாக்கிய கொடுக்கற சாமர்த்தியம் பல பேருக்கு இருக்கத்தான் செய்யுது ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை இது கொடுக்கறதுன்னா இது சாமான்யம் இல்லை ஆகவே அத்தகைய நிலையை நாம் போற்றி வணங்கி சொல்லி சொல்லி வணங்கி வணங்கி திடப்படுத்துவோம் நாம் எல்லாம் கொண்டாடும் பலிக்கு இந்த இந்த கோலையத்தே கோஷாமோர் வடிவாகி வந்தவருள் வாழ்த்தி வாழ்த்தியும் அவதாரியை அச்சம் இல்லாமல் நாம் அனைவரும் போற்றும்படியாய் வாக்காதிகளுக்கு எட்டாத வஸ்துவே புவியில் வடிவெடுத்து வந்த கருணையை போற்றுவோம் என குரு பரம்பரை சிசிய பரம்பரை மாதிரி சொருமானந்தர் சத்துவராய் சிசியர்கள் இருக்குதா ஒன்று காணும் அப்படி ஒரு பரம்பரை காணும் இல்லை அது அவர் காலத்தில் இருந்திருப்பாங்க போல இருக்கு சத்துவராயிரோடு சரி அப்புறம் சத்துவராயிரம் பிறகு பரம்பரை வரலே போல இருக்கு அப்படி போறதுதான் சில தடங்கள்ல இது உபதேசம் பண்றது தானே இந்த நூலெல்லாம் எழுதியிருக்காரு அப்புறம் சிசியர்களா பரம்பரை காணமே அவட முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு பிரதந்தம் அவ்வளோதான் புகழாக இருந்திருக்கும் அதோடு சரி அப்படி பூந்தம் இப்போ மற்றவங்கள குருத்து திசை பரம்பரை அத்தனையாக சொல்லப்படுது பரம்பரை காணும் அது முந்தின பரம்பரை கூட சிவபிரகாசுவாமியும் நினைக்கிது ஒழிய அவருக்கு குரு யார் யாரும் தெரியல இவரோட குரு சிவபரா சுவாமி அவரோட நினைக்குது அதுக்கு அவருக்கு குரு யாரும் தெரியல தமிழ்நாட்டிலேயே இல்லை அது அந்த உபாதியில் அவ்வளோதான் பிரார்த்தம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சங்கலம் பண்ணியிருக்கார் ஒரு விவேகானந்தர்னால உலகம் பரவாயில் வியாபமா ஆச்சு முடியுமா அவர் பேர் யார் சொல்ல வங்காளத்தோடு சரி விவேகானந்தனால ராமல் பிரபலமாகி இன்றைக்கு ராமகிருஷ்ணர் சாரதாமணி தேவி விவேகானந்தன் மூணு பேர் விளம்பரம் ஆகிட்டு இருக்கு உலகம்பரம் அப்படித்தான் இருக்குது உபாதி ஆண்டவனுடைய சங்கல்பம் அப்படி சங்கல்பந்தான் வேற என்ன இருக்கு இதுக்கு சங்கல்பம் ஓன்னு நினைக்கிறார் உலகமெல்லாம் ஈஸ்வர சங்கல்பந்தோடைய மற்றது பிறக்கிறது இறக்கிறது தானே உபச்சாரம் தான் எல்லா ஒரு சங்கல்பம் ஜீவசங்கல்பம் இந்த அளவுக்கு சொப்பன் நடக்கும் போனால் ஜீவசங்கல்பந்தம் தான் ஜாக்கராவோ சேலம் ஈஸ்வர சங்கல்பத்தோடு ஒட்டி வாழ்ந்தாக்கா சுகம் உண்டு வெட்டி வாழ்ந்தால் துக்கம் இருக்குது அது எப்படி பிரார்த்தன்தான் பிராரந்த ஈஸ்வர சங்கல்பம் அதோடு நம்ம ஐக்கியப்படுத்திக்கிட்டோம்னா சுகம் உண்டு அதான் ஞானில் விசாரம் விவகாரம்னா அந்த ஈஸ்வர சங்கல்பா பிரார்த்தத்தோடு வெட்டி வாழ பழகிட்டாங்க மற்றவங்களாம் வெட்டி வாழ பழகிட்டாங்க இங்கே துக்கம் தான் அடைகிறாங்க துக்கத்துக்கு காரணம் தான் ஈஸ்வர சங்கல்பம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் பிராரதம்தான் அது பிராரதம் அனுசாரமாக பழைக்க தெரிஞ்சவங்க ஞானில் மட்டும்தான் மற்றவங்க தெரியாதவங்க அது தெரிஞ்சவங்களுக்கு சுகம் தெரியாது துக்கம்தான் அப்படி முழுக்க முழுக்க ஜீவசங்கல்பந்தம் தான் ஜீவசங்கல்பம் கிடையாது அது வாசன பிரகாரம் போகிறது ஜீவசங்கல்பம் அது சொப்ன காலம் வரைக்கும் சோதுக்குமே ஒழிய ஜாக்கிரத்தில் பயன்படாது வித்தியாச நிச்சயம் செய்வதற்கு ஒரு உதாரண உடைய அது முழுமையாக இங்கே பயன்படுறதில்லை அது வந்த நிகழ்ச்சிகளோ பொருள்களோ ஜ உதவுறதில்லை பொ நிச்சயப்படுற உடைய ஒரு நிகழ்ச்சியோடைய அது சத்தியம் இல்லை எந்த காலத்திலும் சொல்ல முடியாது ஒரு சொல்வார்வையானால் அவர்களும் பிற்காலத்தில் அது பொய் என்று நிச்சயிக்கப்படுகிறது நிலைக்கு வர்றாங்க ஆனால் ஈஸ்வர சங்கல்பம் உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் ஈஸ்வர சங்கல்பந்தான் யுவசங்கல்பம் எப்படி சொப்பனத்தில் அநேக விதமான பரிணாமம் செய்து அப்படித்தான் மலராஜ்யத்துல அப்படித்தான் மலராஜ்யத்துல எத்தனையோ பரிணாமங்கள் வாசமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே போலத்தான் சொப்பனத்துல சத்திய பூச்சி பூச்சி விட தான் விவகாரம் நடக்குது இது ஜீவசங்கல் இதை உதாரணமாக வைத்துக்கொண்டு சரீரங்கள் போட மற்ற எல்லா சரீரங்களும் நாம இருக்கிற அத்தனையும் சங்கல் பாவனை பண்ணும் அவர் சங்கல்பம் எவ்வளவு எங்கெங்க எப்படி செய்யணும்னா நினைக்கிறோம் அதுதான் நடக்கும் அதில் ஒவ்வொரு ஒரு அணுகம் தவறாது சொப்னத்தில் நடக்கிற விவகாரங்கள் எல்லாம் எப்படி சொப்ன காலம் வரைக்கும் சத்தியமாக நிகழ்கிறதோ அது ஜீவ சங்கல் ஆனது நவரூவமாக எப்படி இடத்தாழ்வு அடைகிறதோ ராஜாவாகவோ அல்லது திறனாகவோ வாத்தியராகவோ இப்படி என்ன பரணாமல் அடையதில்லை வாசன பிரகாரம் அங்கே பிரார்த்தம் இங்கே ஜாக்கிரத்தில் ஜீவர்களுக்கு புண்ணியபாதின் அடிப்படையில் நடக்குது புண்ணியபாதிக்காக பிரார்த்தம் அமைத்திருக்கார் அது சகாயம்தான் வாசனை அந்த வாசனா பிரகாரம் பிரார்த்தானுசாரமாக ஈஸ்வர சங்கல்பம் நடக்குது ஒரு ஜீவசங்கல்பம் ஒட்டி போக தெரியணும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களெல்லாம் நமக்கு அறிவு அறிவுறுத்தணுன்னே அதில் சில உயர்வு தாழ்வு இருக்கலாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் மேன்மையே கீழ்மே நினைக்க வேண்டதில்லை அந்தந்த காலத்துக்கு ஈஸ்வர் சங்க எப்படி அப்படி நடக்குதுன்னு அர்த்தம் அது அறியாமையினாலே உயர் தாள் கற்பிக்கப்படுகிறது வாசமாக உயர் தாள் தேவையில்லை இதுபோல் டாக்டர்கிட்ட போகிறாங்க சில பேர்களுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா மருந்து கொடுத்து அனுப்பிடுறாரு சில பேர்களுக்கு ஐநூறு அறநூறு வாங்குறாரு சில பேருக்கு ஐயாயிரம் பத்தாறு வாங்குறாரு என்ன ஏன்க்க நோயை பொறுத்து பணம் வரி போடுறாரு வரி போட்டு வாங்கிறார் அதே போல் ஏன் அந்த உடம்புக்கு நோய் கம்மியாக இருந்ததுனால் அஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா போதும் மாத்திரை சாப்பிட போதும் அதிகமாக இருந்தாக்கா அப்போ அங்கே பெரிய தொகை வாங்கத்தானே வேணும் அப்படி போல் சாதாரண சங்கல்பெல்லாம் அந்தந்த பகுதிக்கு தேவையான அந்த அளவுக்கு செஞ்சிடறாரு சுருமானந்தர் அந்த காலத்தில் அந்த போதுமே நினச்சார் அவர் அதை முடிச்சுக்கிட்டார் இப்போ க கண்ணபுராண் காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் ஐம்பத்தாறு தேசம் ராஜாக்கள் அவர் செஞ்சு அக்கிரமத்தை ஒழிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணார் அது வியாபாரமாக இருந்தது அந்த தேவைப்படுது ராமரங்கடிகள் ஏன் தமிழ்நாடு அளவுக்கு இருக்குன்னா போதுன்னு சங்கல்பம்ன்றார் அந்த அளவுக்கு சங்கல்பம் விவேகானந்தர் மூலமாக ராமேஸ்வருடைய புகழ் பரவணும்னு ஒரு சங்கல்பம் இருக்கு அது பரவுது அப்போ பரவாயில்ல ஒரு வர இல்லை பேர்கள் தான் ரெண்டு பேர் தான் தேவாங்க ரெண்டு பேர் சம்பந்தம் அதுபோல விஷ சங்கல்பம் சில இடங்களில் குறுகிலா இருக்கிறது காரணம் அங்கே போதுவும் நினைக்கிறாரு ராவண தான் சில இடங்களில் பிரபலமாக இருக்காரு கண்ணபுரான் மாதிரி இருக்காரு சொன்னால் அங்கே தேவைப்படுது வியாதி அதிகமாக அது வியாதிக்கு அந்த மாதிரி உபாதிகள் வந்து ஆதாரமில்லாதான் ஒரு நிகழ்ச்சிகள் தேவைப்பட இந்த ஜனங்களுக்கு சமஷ்டியில வந்து அதிகம் செயல்படுது வரைக்கும் செயல்படுது அவ்வளவுதான் எல்லாத்தையும் நாமம் எலாம் கொண்டாடும்படி இந்த குவலையத்தை பயமற்று நம் போன்ற கடயங்கள் எல்லாம் வாக்கால் அழுத்தவும் மனத்தால் மதிக்கவும் காயத்தால் வழங்கவும் இலோகத்தின்கண் வாசா மகோசரன் ஓர்வடி ஆகியும் மனோ வாக்கைக்கு எட்டாத பரம்பொருள் ஒப்பற்ற குருமூர்த்தமாக வங்க அருள் வாழ்கும் எழுந்தருளிய பெருந்தருமையை வாயால் தோத்திரம் மேலும் மேலும்லகம் அடுத்த தொடர் தீர்த்திப் மூலமும் சொல்றான் அவதாரியை துயராகல வந்து அவதரித்த தா போட்டுக்கணும் விரிவா வடிவத்தை பக்தியினால் வாழ்த்தி வாழ்வதாகியின் நெரிசி ஆனந்தத்தை நீங்காதுவார்கள் அந்த வீலையில் பகவானுடைய வீலையில் சென்று அதன் பிறகு அதிகாரிகள் சென்று அவர் நிலையை விடுப்பட்டு வரலாம் இருப்போம் ஜூசிலை வளர்க்கிறாத்தான் அத்தியாவசிய வளர்க்குறாரு இதெல்லாம் பகவான லீலையில் தான் ஒரு அணுகடிமையான செய்ய முடியாது இதன் பொருள் கரைத்தல் தீர்ப்ப நிகழ்ச்சியில் வைத்து வந்து ஒதுக்க இரவதாரம் செய்தாரிய கருணை மேனும் கிருபா சுலபத்தை காதலோடு உரைத்து வாழும் பக்தியோடு அவர் கீர்த்தியை பாடி வாழ்வதாகிய இந் வினோதம் இடையிலான விடவில்லை அற்புத ஆணங்களுக்கு விட்டு இருப்பவர்களாகவும் அவதாரம் கொடுத்த பிறகு அவருடைய சரணாகரி அடைந்த சிசர்களை பற்றி அவர் சொல்லிட்டு வந்தார் இதோட பாட்டு சொல்லலாம் அவதாரிக்கிறார் ஆகவே அந்த குருபா சுரமாக அப்பத ஆனந்தத்தை விட்டு மீண்டும் தான் இருப்பவர்களாகும் அப்படிப்பட்ட நிலையை சிச்சில் அனுகிறார்கள் சாதலாதல் வாழ்தலாதல் தவையதாக சயனவாதல் பாரு என்று இந்திராலத்தை பாருங்கள் விரு பாட்டிய இருக்கின்ற அகலிந்த கடனா சமர்த்தையுடைய மயாவதியை அறிவித்தான் இந்த பாட்டிலும் தாரத்தை முடிச்சிடலாம் முடிவுடைய அது எப்படி உலகத்திலே உலகம் சீர்த்து தாரணம் கரம் தான் பத்து பூதங்கள் பஞ்ச காரியமாகிய நாமருகங்கள் நாமரகங்கள் எல்லாம் சில சீட்டியாக இருந்தாலும் அதன் பிறகு அந்த எல்லாம் புண்ணி விசேஷம் புண்ணிய பாதத்தினால ஒரு ஜாலம் அடங்கினாங்க அப்படியே சமைக்கிற மாதிரி பிறப்பிறப்பு வண்டி விடுவாங்க அப்படி அந்த பிறகு வரக்கூடிய நிலையை பத்துதல் அந்த பிறந்து ஒழு மா ஒரு நாடகம் நடத்துறாங்க பொய்யாத்திலே உலகமானது உற்பத்தியாகி நஷ்டமடைகிறது என்பதை ஒரு கிரம வைத்திருக்கிறார் அந்த நியமசக்தி மூலமாக செய்கிறார் பாருங்கள் என்றும் அதனால் இதெல்லாம் மகேந்திர ஜாலம் தோட்டம் அர்த்தம் இப்பதான் காட்டினா ஒரு தோட்டம் தான் பாருங்கள் என்றும் அவர்கடனான சமர்த்தியுடைய மாயா வித்தியை அறிவித்திருந்த சொன்னது சாமர்த்தியத்தை ஏதாவது கூட்டி விற்கும் திருப்பி விற்கும் இதோட சாமர்த்தியத்தை இந்த வேலை என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் விளக்க சொன்னார் அதாவது இந்த அத்தியாயத்தில் அந்த மாயோட சாமர்த்தியத்தை விளக்கினார் இதில் சொல்பான அவதாரத்தை காட்டினார் மக்களுக்காகத்தான் அவதாரம் எடுக்கிறதாக கடம்பராஜா என்று சொன்னார் அவருக்கு எல்லாம் பட்டு அந்த பாட்டை முடிக்கிறார் அடுத்தவது பேய்முறைப்பாடு வரும் அண்டம் அண்ட கண்ட நிற்க அடைய ஒன்றும் ஆதாரம் கொண்ட பேய்கள் அகலாக வந்து குறைகள் நின்று கொடுங்கும் ஏன் பதினாமத்தியாயம் பேய்முறைப்பாடு இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெய்கள் எல்லாம் பெயர்களில் ஒரு பேய் முறை முறைப்படுதான் அதை பற்றி இல்லை செயல்படுவார் அவதாரிகள் முகச்சுக்கள் ஆகிய பயிர்கள் சிவபிரகாத சுவாமிகளாகிய தேவியின் எடுத்து முறையிடுவோம் சிவபிரகாஷ் சுவாமி தான் சருபான் சாமியுடைய குருநாக அப்படின்னு சொல்றதாக முறை நாட்டில் கிடையாது தான் வச்சுக்கணும் கானபுறமாக தேவனிடத்தில் ஒருவர் வச்சுக்கலாம் இதன் பொருள் கண்டம் உண்ட கண்டர் கண்டம் உண்டவர் விஷ்ணு கண்ட கண்டர் அதாவது விசித்து சாப்பிட்டதுனால கருப்பு இல்ல கள்ளத்துல வந்தது வரும் என்று அர்த்தம் பண்ணியிருக்காரு விஷ்ணு சிவன் முதலிய அப்படிங்கிறது ஆகியம் போட்டுலாம் ஆகிய தேவதேவர்களும் பேரானந்தத்தை அறியவும் சொல்லவும் முடியாதிருக்க எம்போரிகளுக்கு அறியவும் பொருந்தாங்க சொல்லவும் நம்ம சொல்ல முடியாது அறிந்திருக்கார்கள் நம்ம சொல்லக்கூடிய நிலையில புண்ணியம் இல்லை நமக்கு ஏன்னா எம்போழிகளுக்கு அப்படி சொல்ல முடியாது அவன் வரமாட்டான்னு அறியாமனு சொல்ல முடியுமா எனக்கு அறிவிப்பு தெரியாதா பேராணம் தான் அதனால் அறியாமல் அறியா பேராலங்கத்தை அறியவும் சொல்லவும் முடியாது இருக்கிறது பொருந்தாது அறிந்திருப்பார்கள் எம்போழிகளுக்கு சொல்ல முடியாது இருக்கவங்களும் ஏன் ஞாபகத்தை மாணிபாஸ்கர் மாதிரி தமிழ் குருவா வந்து சொல்லுவாங்க பகுதி இல்லை அதனால என் போலி வந்து பேசிக்கணும் எம்மை போறவர்களுக்கு அவர்கள் சொல்ல முடியாமல் இருக்கவும் ஆதாரமும் கொண்ட பெய்கள் முழுதும் அனுபவிக்க ஆசை விட்டு இருக்கும் மூச்சுக்களான அகல வந்து நின்று குறைகள் கூறும் வேறாய் வந்திருந்து குற்றங்கள் கூறுவதை கூறுவான் இனிமேல அந்த பெய்கள் அகலென்னா விசாரணை சுற்றி இருந்து கொண்டு எங்கள் குறைகள் இவ்வளவு இருக்கின்றன என்று முறைப்பாடுகளால் தேவகிட்டு சொல்கிறாங்க அதாவது இந்த அத்னி பரணி அத்மீத ஊரானதுனால இந்த முறை லௌகிக்க பரணி பரணிகளில் அது முறவே அது அந்த பெய்களை எப்படி சொல்வோம் எங்கேயா யுத்தம் நடக்குதா யுத்தம் நடந்தால் அங்கே இந்த பிணங்களுடைய ரத்தம் நரம்பு சதிகளாக சாப்பிடலாமே ஒன்றும் கரைக்கலையே பசு எடுக்குது இப்போ இந்த பெயர் மூச்சு பைகளானதுனால எங்களுக்கு முக்கிய வாய்ப்பு இல்லையே எங்களுக்கு முறைப்படுகிறாள் என்று சொல்லப்படும் உலகிலே ஜனித்து நின்று உழைத்து நீர் பிழைப்பீலா அழகையாமின் என வகுத்ததன் கோலோ எம்மை நான் அம்மையே அவதாரிகை பூமியில் பிறந்து வாழ்வற்று ஆத்மாவை மறந்து தேகத்தை தான் என்று எண்ணி பெய் போல அலைய வைத்தது ஏன் என கூற இது கேள்வி அஞ்ஞானியுடைய கேள்வி இதில் மூச்சுக்களுடைய கேள்வி அஞ்சானியும் கேட்க மாட்டாங்க அஞ்ஞானிகள் எங்களை பிறக்க வச்சு இருக்கிற ஈஸ்வரன் எங்களுக்கு பணம் காசியும் கேட்பாங்க அப்படி எதாவது கஷ்டம் வந்துச்சு தரேன்னா கோயிலுக்கு சாமி இருக்கா அது இல்லை அதனால தான் எனக்கு கஷ்டம் வந்தது கஷ்டம் வராமல் இருந்தால் கோயில் இருக்கான் கஷ்டம் வந்து கோயிலுக்கு சாமி கிடையாது கிடையாது அவ்வளோதான் இந்த உலக வாழ்க்கையில் உள்ளவர்கள் சுகம் லட்சியமாக இருந்தாலும் கூட அந்த சுகமானது ஜென்மான் செஞ்ச கர்மத்துக்கு இடா பிரார்த்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குதுங்கிற நிச்சயம் அஞ்ஞானி கிடையாது அவர் சுகம் வரும்போது என் கிட்டிக்காரத்தில் இருந்தாலும் வந்தது பகவான் கொடுத்தாலும் ஒத்துக்குவாங்க அதுவும் கஷ்டம் வரும்போது பகவான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாக்கா ஒத்துக்க மாட்டாங்க அது பகவான் ஏன் கொடுத்தார் கொடுக்கூடாது அல்லவா கேள்வி கேட்போம் கொடுக்கக்கூடாதுல்ல அவர் அப்படி கேப்போ சுகம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா சுகம் தான் கொடுத்துட்டே இருக்கார் நம்ம இல்லை இல்லை நம்ம ஆத்மா உணர்ந்தால் சுகமே தான் சுகடி வந்து அது வழி பண்ணியிருக்காரு அதை மறந்துடுறாங்க அனாத்மாவில் சுக வேணுமா நாம இருப்பதே சுகம் வேணுமா அந்த சுகம் ஆத்ம சுகம் தான் அது மாதிரி தான் விஷய சுகமா விசே சுகம் கிடையாது கிடையாது ஆத்ம சுகம் தான் இதை தான் ஆண்டோன்னு சொல்கிறார் நாம தான் விஷயங்களையே எங்களுக்கு சுகம் இருக்குன்னு ஒரு அந்நியத்தில் இருக்கேன் மூடிக்கி இருக்கோம் பார்க்க தெரியல என்ன ஆத்மா உணர்ச்சியும் அனாத்மா சொல்லிட்டு ஜீவனை கொண்டு கலந்தா இருக்கு அதை பிரித்து பார்க்க தான் விவேகம்னு போயிருக்கு உதாரணமாக என்னையா பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க நான் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அப்படிம்பாங்க வேலை செய்கிறதா பார்க்குறதா சொல்லுங்கள் அப்புறம் செய்கிற யாராவது சொல்கிற பாருங்கள் அந்த கடையில் குமசா வேலை பார்க்குறேன் குமசாரில் பார்க்குறேன்னு சொல்லலாம் குமசம் செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன் அப்படி செய்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறது ஆத்மாவோடய வேலை செய்கிறது கரிகரங்கள் வேலை இந்த ரெண்டையும் சமப்படுத்துகிறாங்க நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பார்க்குற வாஸ்தான் வந்தால் அது போய் இல்லை ஆத்மாவோடைய பார்க்கறது தான் சாட்சி தான் சாட்சியை வெளிப்படுது அது என்னையா பார்க்க பார்க்குறேன் இல்லையா செய்யலன்னா செய்கிறேன் ஆமாம் அப்படிம்பாங்க பார்த்துட்டு வேலை பார்க்குறது தானே செய்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டு கேளுங்க என்ன இப்படி ஆயிரம் செய்யாத இருப்பாங்க அப்படிம்பாங்க அப்போ கர்மத்துக்கீடாக க கருகல் மனதாக செய்கிறது அதை ரெண்டையும் அவேதப்படுத்தி பார்க்குறதா எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் உள்ளு அது பிரித்து பார்க்கறது இருக்க அது விவேகமான பேர் பிரித்து பார்க்க நிலைத்தாக வைராக்கியான்னு பேர் அதாவது ஆத்மாவோடய உணர்ச்சியும் அனாத்மா உணர்ச்சியும் ரெண்டும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வரும் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க இன்னும் பார்க்க பார்க்கறதா வேலையா பார்த்துக்கிட்டே இருக்க ஆத்மாவோட உணர்வு அது கரீகரணங்கள் வேலை அப்புறம் என்ன ஏன்னா என்ன பார்க்குறியா வேலை பார்க்குறேன்னு வேலை தான் செய்கிறேன் அப்படியே அப்புறம் கரிகரணங்கள் தொடர்பு வந்துடும் ரெண்டும் உண்டு இந்த ரெண்டு உணர்வுகளை பிரித்து பார்க்கறது தான் விவேகம்னு பேர் ஆகவே சுகம் என்பது ஆத்மாவுடைய நிலை ஆனால் அது சுகம் ஆத்மாவுடைய நிலைன்னு நினைக்காமல் விஷயங்கள் இருக்கிறதாவது பானம் பண்ணிக்கிறாங்க அது அனாத்மநிலை இது ரெண்டும் பிரித்து பார்க்கணும் பிரித்து பார்க்கும்போது உண்மை தெரியும் ஏன்னா உண்மை தெரியாது இதை இதுதான் ஆண்டவன் எல்லோரும் சுகமாக இருக்கா வச்சிருக்கார் நீ சுகம் வடிவமே இப்படி உண்மை சுரபத்தி உணர் அதிஷானத்தை பார் ஏன்னா சொல்கிறார் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு வெளியில தான் சுகம் வேணும் வேணுமென்னாக்கா தெய்வையும் சுகம் கிடைக்கும் கர்மத்துக்கிட்டால் கிடைக்குங்கிறார் அதெல்லாம் கர்மம் வந்து பேசப்படாது சாகர் வரைக்கும் சுகமாக இருக்கணுங்கிறான் எங்கே போகிறது கிடைக்க முடியாது அப்போ இருந்தவங்க யாருமே கிடையாது ராஜாக்களில் பிரஜைகளும் இல்லையே ஏறக்காங்க அப்போ ராமரே பதினாறு தூக்கப்பட்டார் காலையில் இருந்துக்கிட்டு அதே போய் பதிமூணு வருஷம் பட்டாங்க பாண்டவர்கள் நாலு மூணு நாலு வருஷம் பட்டார் இல்லையா அப்போ ராஜாக்கள் எல்லாம் ஆயுள் பூரமாக ஆட்சி பண்ணுறாங்க இடையில வேற ராஜா பிடிக்க போயிடலாம் அது செல்வந்து இல்லை பிடித்தேன் பல காலத்தில் நஷ்டம் வந்து சொல்லப்படுது எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கு அதனால இது ஆயுள் போறாங்க ஒரு மாதிரி இல்லைங்கிற உணர்வு வராதனால அந்த சாமி கோவில் இல்லை சாமியாவது போதமாவது அப்படின்னு அப்படி மாற்றி பாசப்பட்டு நல்லா வந்துடுது தேவைே ஏற்பட்டது போயிட்டாரு அதோடு சரி இந்த உலகத்தில் ஜீவர சுபாவமும் ஆத்ம சுபாவமும் அனாத்ம சுபமும் உண்டு அதை பிரிச்சு பார்க்கணும் ஆக ஆத்ம சுபாவத்தை உணர உணர சுகம் அது வந்துக்கிட்டே ஒரு பரி செலவுலாம் வரும் அனாத்ம சுபாவத்தை வளர செய்ய செய்ய சுகம் ரெண்டும் மாறி மாறி வரும் இந்த நிலையை அறிவது தான் ஞானம்னு போயிருக்கும் அது திடப்படுத்திக்கிட்டாக்க வைராக்கியம்னு போயிருக்கும் ஆக இந்த நிலையை தான் ஜீவர்கள் எங்கே போனாலும் முறைப்படுறது தான் என்ன பண்ணுறது இங்கே கஷ்டம் வந்துடுச்சு முறைப்படுவாங்க அதான் இங்கே என்ன அதான் இப்போது பேய்கள் முறைப்படுறாங்க என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பாடுமையே எம்மை உலகிலே ஜனித்து நின்று உழைத்து எங்களை தாயே பூ உலகென்கள் பிறந்து இருந்து உண்டு உளுப்பதற்காக இரவும் பகலும் உழைப்பதனாலேயே நீர் பிழைப்புலா அழகை ஆமீன் நீங்கள் உய்வில்லாத பேய்களா இருங்கள் என வகுத்தது எண்கள் என்பதாக பிரித்து வைத்திருப்பது என்ன காரணம் எனவும் முன்னார் எங்களை வந்து பேய் போல அழைஞ்சுக்கிட்டு இருந்தா மறைப்பு மறைப்படாமல் அழகிறாங்க அப்படி படிச்சு விட்டியா என்று இந்த பொருள் கேக்குறாங்க வாசகத்தால் ஆவியை நின்று குஞான மத ஞானவாத ஊர்வல்லலோடு மாசகற்றி ஆயிரம் பேர் கீசனார் அமிர்தளித்தார் யமக்கிறங்கி அருளால் இன்னால் அவர்கே மணிவாசக பெருந்தகை அவதரித்து உருக்கமான பாசுரங்களை பாடி மோட்சமடைந்தனர் நாங்கள் ஒரு பயனும் அடையவில்லை எனல் அந்த காலத்தில் மாளிகை வாசகர் பகவான் உபதேசம் பெற்று ஞானம் அடைந்தார் சொல்லப்படுது அவருடைய சிஷ்யர்கள் பல பேர்கள் அடைந்தால் சொல்லப்படுது அசியமாதிரி எங்களுக்குள்ள போச்சு அவர் தான் புத்தடிஞ்சால வழிய எங்களுக்கு இல்லையனு ஒரு முறைப்பாடு பொருள் வாசகத்தால் அவிய நின்று உருக்கும் திருவாசகம் திருவாசகத்திற்கு உருவாதார் ஒரு உருவார் என்று சொல்வார் திருவாசகம் என்னும் திருப்பாடலால் உயிரையும் உருக்கும்படி செய்கின்ற ஞான மதையானை வாத ஊர் வளலோடும் ஞான மதக்களிரான போயிருக்கிறது அஞ்ஞான மதக்களிர்கள் இவர் ஞான மதக்களிர ஆனால் திருவாத ஊரில் அவதரித்த மணிவாசகம் பெருமானோடும் மலதோஷமாற்றி ஆயிரம் பேருக்கு ஓர் ஆயிரம் அடியார்களுக்கு ஈஸ்வனார் நல் நல்ல அமிர்து அளித்தார் பரமேஸ்வரனே யான உபதேசமான மோட்சாமிர்தம் அளித்தார் அதோடு அவருடைய சிஷ்யர்கல்லாம் மோட்சாமிரதம் கொடுத்தாராம் எமக்கு இறங்கி இன்னால் அருளார் எங்களுக்கு திருவுளம் இறங்கி இதனால் அவரை அளித்தார் இல்லை அவருக்கெல்லாம் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கலையே என்று ஒரு இயக்கம் நாம் கேட்கலையாம் யாராருக்கு அடிச்சு விழுதே நம்ம அப்படி இல்லையா நானும் தான் வாங்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் லட்ச ரூபா கூட வாங்கிருப்பேன் ஆயிரம் தான் கொடுக்குதே பெரிய சோ அல்லையேக்குறாங்கல்ல அப்படி போல தலைப்பான்மை மிக பெரிய காழிஞான சம்பந்தினாலே முளை பாலை பகிராதே தாமே உண்டு முத்தமிழும் பாடி அறமுதியரான அந்யுத பயணி மூலமும் அத்யதானந்த விளக்க உரையும் பதிமூன்றாம் அத்தியாயத்தில் பேய் முறைப்பாடு பேய்யானது இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் ஏமாந்து போயிட்டோமே நம்ம என்ன பண்ணுறது என்று முறைப்படுகிறாங்க அதே பெரிய மகான்களெல்லாம் அவதாரம் சென்ன காலத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு நான் பச்சாத்தாம ஏற்படுகிறது அதை சொல்கிற அவதாரிகள் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அவதரித்த என்றும் எங்களுக்கு ஒரு பயனும் இல்லையெனல் இதன் பொருள் தலைப்பான்மை மிகப்பெரிய காழிஞான சம்பந்தன் அடியார்களில் முதன்மையராய பக்தி ஞானங்களில் மிகவும் பெரியரான சீர்காழியின்கள் அவதரித்த திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் தாம் பிள்ளை தனத்தினாலே தாங்கள் குழந்தையின் சுபாவத்தினாலே முளைப்பாலை பகிராதே திருமுலைப்பாலை எம் போன்றவர்களுக்கு பிரித்து கொடாமல் தாமியே உண்டு தாம் மாத்திரம் திருவமுதி செய்து முத்தமிழும் பாடி அற இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழாகிய பாசுரங்களை பாடி மிக பெரியர் ஆனார் அவருடைய பாடலாம் தாளத்துக்கெல்லாம் ஒத்து போகும் இசைத்தமிழ் பேர் அப்படி இருக்கிறதால அவர் பிற இப்போ பால் குடித்தார் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கப்படாதா அவரே குடிச்சு விட்டார் இதனால் சிறு பிள்ளைகள் கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படி பா சிறு பிள்ளை தினத்தன சில சில புலவர்கள் பாடுறாங்க அவர் கல்யாணத்துக்கு போயிருந்தால் நாங்களும் முத்திப்பட்டுருக்கோமே இறக்கப்படுறாங்க அவர் கல்யாணம் நடந்த சமயத்தில் ஜோதி தோன்றுச்சு அந்த ஜோதியில் கல்யாணத்துக்கு அத்தனை பேரும் அனுப்பிட்டார் ஊரில் போங்கான்ட்டு கடைசியில் ரெண்டு பேர் தான் பிடிச்ச மாட்டாங்க ரெண்டு பேர் தான் அப்போது ஒரு ஒரு பெண் பின் தங்கியே இருந்துதான் ஏன் பின் நீ போனா நான் வீட்டுக்கு தூரமாயிட்டேன் எப்படி போகிறேன் தீட்டாச்சேன்னா பெரியும் தீட்டேன்னா போ அப்படின்னாரா அந்த பொண்ணும் போயிடுச்சான் அப்புறம் கழிச்சு ரெண்டு பேர் போனதான் சொல்ல ஜோதி மறைஞ்சிருச்சான் எல்லோரும் கைலாச்சு போயிட்டாங்களாம் ஆசேம்பு ஒரு புலவர் போடுறார் கல்யாணத்துக்கு வந்துருந்தாக்கா முற்றி அடைஞ்சிருப்பேனே கல்யாணத்துக்கு வரா போயிட்டாலே அப்படிங்கிற அப்படி போல் இது பாலிட்ட அமைப்பா ஆகவே அவர் பிள்ளை த முளைப்பாலை எங்களுக்கு எல்லாம் கொடுக்காம அவரே முச்சு அடைஞ்சிட்டாரு திருநாவிற்கரசு ஒளி உருவாயினால் நாங்கள் வளர்ந்தே போனே அவதாரிகை அப்பர் சுவாமிகள் அவதரித்த காலத்தும் அவர் மட்டும் பாடி பணி செய்து மோட்சமடைந்தாரே என்று நாங்கள் ஏமாந்து போனோம் எனல் அது சமத்தில் நாங்கள் போயிருந்து எங்களையும் கூட்டி போயிருப்பாரு ஏமாந்துட்டோமே அப்படி இதன்பொருள் திருநாவிற்கு அரசர் மிக தெள்ளத்தேறி தெளிந்து தித்திக்கும் அருள் தேரல் முன்னம் ஒரு நாளில் பெற்ற அழகிய வாக்கிற்கே தலைவராய அப்பர் சுவாமிகள் நன்றாக அஞ்ஞான சந்தேக விபரீதங்களை மாற்றி சுவானுபவ நிலையிலிருந்து ஒருமுறை அனுபவத்தா அனுபவித்தால் உடல் உள்ளவரை தித்திக்கும் திரு அருளாகிய தேன் அமுதி முன்னொரு காலத்தில் தாம் அடைந்திருந்தும் எம்மை ஒழிய போய் உண்டு ஒளி உருவு ஆகினர் நாங்கள் வளர்ந்தே போனோம் எம் போன்ற போன்றவர்களுக்கு கொடாமல் தாமே போய் அமுதி செய்து பரஞ்சோதி வடிவாயினர் நாங்களோ அருள்மழில்லாத பயிர் போல பாடுகின்றோம் அந்த காலத்தில் நாங்களும் போயிருந்தேன் எங்களுக்கும் கிடைச்சிருக்கும் நான் போகலையே என்று வார்த்தை பண்ணலாம் அடுத்த திரிந்தற்ற நம்பி ஆரூர் கிரைவர் திருவருளினாலே தடுத்தவரை ஆட்கொண்டார் அமிர்தமுன்னர் தாமழித்தார் எம்மளவும் தாயே காணே அவதாரிகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்து உலக இயற்கையாயிருந்த அவரை வலிதில் வந்து தடுத்து ஆட்கொண்ட தியாகராஜ பெருமான் எம்போழிகளுக்கு அம்மோட்சத்தை கண்ணுக்கும் காட்டினார் இல்லை எனல் என் பொருள் அடுத்தனவே செய்து திரிந்து அற்ற நம்பி உலகத்திற்கு ஒத்த காரியங்களை இயற்றி அலைந்து கஷ்டமுற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆர்வூரிற்கு இறைவர் திருவாரூர்கள் எழுந்தருளில் இருக்கும் தியாகராஜ பெருமான் திருவுருளினாலே தடுத்து அவரை ஆட்கொண்டார் அழகிய பெருங்கருணையால் உலக நடையன் என்று மாற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தமது திருவடிக்காக திருவடிக்கு ஆளாக்கிக் கொண்டு அர்த்தம் பண்ணிக்கணும் திருவடிக்கு ஆளாக்கி கொண்டு அமிர்தம் உள்ளம் தாம் அழைத்தார் மோட்சாமிரதத்தை பூர்வம் தமது அருளால் தந்தனர் எம் அளவும் தாயே காணும் எம் போன்றவருக்கு தாயே கொஞ்சமும் காணவும் கிடைக்கவில்லை அப்படி என்று இறக்கப்படுறாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் உலகில் தான் இருந்தார் கல்யாணம் பண்ணி தான் இருந்தார் இவர் போய் தடுத்தார் கல்யாண இவன் எல்லாம் படம்பு அடிமைகள் எங்களுக்கு அதனாலே இவர் கல்யாணம் பண்ண உரிமை கிடையாது எங்களுக்கு சேவா பண்ணுறது அப்படிமை தடுத்தாள் கொண்டார் அப்படி போல் எங்களை தடுத்தாள் கொள்ளவில்லையே என்ன பண்ணுறது தேரமாட்டோ மாட்டேம் அஞ்சு பயணி மூலமும் மத்தியான விளக்கு வரையும் பதிமூணாவது அத்தியாயத்தில் பேய் முறைப்பாடு பேய் வந்து இந்த மாதிரி நாங்கள் கத்தப்படுறோம் எங்களுக்கு வழி இல்லை என்று சொல்லும்போது முன்னால் இருந்த மகான்கள்ல ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட மகான்கள் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் எங்களுக்கும் கிடச்சிருக்கோம் போய்விட்டது என்பதை பாடல வலியுறுத்துகிறாங்க அதாவது ஆழ்வார்கள் எப்படின்னா பொருள் சொல்ல போகிறார் அதுக்கு முதல்ல நாலு சொல்லியாச்சு ஆழ்வார்கள் நம்ம ஆழ்வார் தான் மிக முக்கியம் ஜெடகோபுரன்னு பேரு அவர் செய்த நூல்கள் இருக்கின்றனவே நாளாயிர பிரபஞ்சத்தில் முதலிடம் பெற்றுருக்கு நாலு வேதத்தினுடைய சாரத்தை புரிஞ்சு கொடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது நாலு விதத்தின் சாரத்தையும் நாலாயிர பிரபஞ்சத்தில் சேர்த்திருக்காங்க நாலாயிரம் பிரபந்தம்ன்னா பனிரெண்டு ஆழ்வார்கள் பாடினதில் முக்கியமானது இடத்துல நாலாயிரமாக சேர்த்திருக்காங்க அதுதான் அவர்கள் பாராயணம் பண்ணுற வழக்கம் அதில் இவர் தான் அதிகம் நாலாவது பிரபந்தத்தில் நாலா முதல் மூன்றில் இவர் இடம்பெற்றிருக்கார் கணிசியில் இடம்பெற்றிருக்கார் மற்றவங்களும் இந்த பாக்கியம் கிடையாது அதனால் இவர் மிக உயர்ந்த வழிகளுக்கு பாராட்டப்படுகிறது அத்தகைய அவர் பற்றி சொல்றே நம்மாழ்வார் அவதரித்த காலத்தும் திருவாய்மொழி முதலிய பாசுரங்களை பாடி அணிவித்தும் மோட்சத்தை அடைந்தனர் அதனாலும் நாங்கள் தெளிவடையவில்லை என நல்ல ஜடகோபர் ஆழ்வார் திருநகரம் புளிய மரத்தின் பொந்தில் சிறு குழந்தையாய் இருந்தே நிர்விகல்ப சமாதியில் எழுந்தருளி சுவானுபவத்தராய் விஸ்ராந்தியை அபரோட்சமாக பெற்றிருக்கின்றவராய் எல்லாம் சிறந்து விளங்கிய ஜடகோபர் என்னும் நம்மாழ்வார் ஒரு பிறந்தவொடனே உமாறுதாக இருந்தார் ஜடமாகதான் பேர் வச்சாங்க அதன் பிறகு போய் தவிச்சந்தி ரொம்ப வருத்தப்பட்டாங்க கொழந்தை பெ பிறகுலேன்னு வருத்தம் தான் பிறந்தவருக்கும் வருத்தம் உலகநிலைக்கு மாறுதலாக இருக்குது அதனால் வருத்தப்படுறாங்க இந்த மக்கள் உலகநிலைக்கு ஒத்த இருந்தால் தந்தைப்படுவாங்க இந்த குழந்தை கூட துக்கப்படுத்துட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க பகவான் பார்த்தா உடனே அங்கே சேனி முதலியாரையும் அனுப்பி ஒரு உபதேசம் பண்ணுங்கண்ணா பண்ண அந்த குழந்தைக்கு சூட்சமாக பண்ண உடனே குழந்தை இடுகும் இழந்து கொண்டு போய் புளிய மரத்தில் போய் போ ஒளிஞ்சுச்சு அங்கேயும் வெளியே வரவே இல்லை பதினெட்டு வருஷம் அங்கே இருந்தான் சமதியிலே இருந்தது அப்படின்னா அப்படி அவர் போயிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் வரலேயே என்ன போயிட்டா அதோடு சரி கொழந்த பாக்கின்னு தீர்ந்து போச்சு அவங்களுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு தான் பகவான் ம மதுரகவி ஆழ்வாரை சேர்த்து விடுறார் அவர் வடநாட்டில் சேத்திரை போகும்போது அங்கேருந்து ஜோதி தெரிஞ்சு ஐயோத்தில ஜோதி தெரிஞ்சேன்னா ஜோதி இருக்கிற தெற்க தெரியுதுன்னு தெற்க வந்துட்டே இருந்தால் கடைசியில் ஆழ்வார் திருநெல்வேரி இது புளி மரத்து அடிக்கிட்ட வந்தது நின்று தான் அஞ்சு மாதிரி மறைஞ்சிதான் அப்போ என்ன விசேஷம் இந்த ஊரில் கேட்டால் சொன்னாங்களாம் இந்த மாதிரி என்ன மரத்துக்குள்ள ஒரு குழந்தை போனால் பதினெட்டு வருஷம் இன்னும் அங்கேதான் கிடக்குது சாவம் இல்லை பிழைக்கவில்லை அப்படின்னு ஆகலாம் அப்புறம் அங்கே போய் பார்த்து கும்பிட்டு சொன்னார் செத்ததின் வயிற்றில் என்ன பித்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தே தீர்வு எங்கே கிடக்கும் அப்படின்னா செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கேயும் கிடக்கும் அவர் சொன்னார் அத்தை தின்று அங்கேயே கிடக்குமன்னார் அப்படி இல்லை என்ன அர்த்தம் இது சரீரமாக செத்தது உரிமையாதது அது ஜனம் அதில் சிறியதுன்னா ஜீவன் இருந்தாக்க எப்படி பழப்பான்னா அங்கிருந்துக்கிட்டே இந்திரியங்கள் வழியாக பிழைச்சிக்கிட்டு இருக்கான் அது அத்தை திருட்டு அங்கேயே பழைக்கும் அப்படின்னு சரி நீங்கள் தான் எங்களை குருவார் எழுந்து கும்பிட்டு அப்புறம் புயாஸ் கேட்கணும் பண்ணாரான் சரி நான் பாடப்பாட எழுதுனியா அப்படின்னா இருக்கேன் இல்லைன்னா போ அப்படின்னாரன் பெரிய புலவர் மதரகவி வந்தவர் சரி எழுத வேண்டார் அப்படி அப்படி எழுதுன தான் அதாவது திருவருத்தம் நூறு பாசுரங்கள் திருவாசிரியம் ஏழு பாசுரங்கள் பெரிய திருவந்தாதி எழுபத்தி பாசுரங்கள் திருவாமிமொழி ஆயிரத்தி பாசுரங்க பாடியிருக்கார் அப்படி பாடினதே இந்த மதுரக வேறு எல்லாம் போகிற எழுதியிருக்கார் அதில் நான்கு வேதங்களில் சாரம் இருக்கா திருவாசிரியத்தை யஜுர்வேதம் என்றும் பெரிய திருவந்தாதி அதரண என்றும் திருவாய்மொழியை சாம்ப வேத சாரம் என்றும் நம்ம உள்ள திருவாசிரியர் இதெல்லாம் நிறையா பாடியிருக்கார் எப்படி நான்கு வேதங்களுடைய சாரத்தை அதில் எழுதியிருக்கான்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட மைமுடையவர் அவர் இந்த ஆசிரியர் வரிசையிலே இருப்பார் ஆளோ வரிசையில் இருக்கார் ரெண்டையும் இருக்காரான்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட மைமுடையவர் அப்படிப்பட்ட மைமுடைய அவர் இருந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் போயிட்டவோங்கிறார் பராமிரதத்தை தாமே உண்டு மேலான மாச்சாமிரதத்தை தாங்களே திருவங்க செய்து தீந்தமிழ் என்று இனிய திராவிட மொழி என கூறும் ஒரு கோடி வேதம் ஆக செய்ய திருவாயு மறந்தார் கோடி கோடியாக சமவேத சாரத்தை தமிழ் வேதமாக விளங்கும்படி அழகிய திருவாயு மொழி திரு ஆச்சரியமாகிய திவ்ய பிரபந்தங்களை அழுகு அதனாலும் தேரமாட்டுவேன் எம்போழிகள் கடை தேரும்படி காணும் அந்த காலத்தில் நாங்கள் இருந்தால் நாங்களும் தேர்ந்திருப்போம் பில்லியே அதனால் நான் தேரில் என்ன பச்சாத்தான் பின் வருத்தம் ஏற்படுதுன்னு சொல்ல முதலாக முன்னர் தாம் தாம் செய்த பாக்யத்தான் இத்தியக்கம் தேர்ந்தார் நீ பார்க்கப்பட்டவரே கண்டாயங்கள் நிர்வாகியத்தை இனி நீங்க பாராயை ஜீவாக்கர யோகிகள் முதலான பெரியோர் தாம் செய்த புண்ணியத்தால் மோட்சமடைந்தனர் எங்களுக்கு உமது கருணையால் துன்பம் நீங்கும்படி அருள் செய்யணும் சிவாக்கர யோகி என்ன முதல்ல ஒரு சைவராக இருந்தார் சிவ சிவாக்கர யோ சிவயோகின்ட்டு சைசாஸ்திரம் பண்ணியிருக்கார் அதன் பிறகு பேயாழ்வார் வந்து இவரே வைஷ்ணர் ஆக்கிட்டார் ஆகினதுனால திருமணி ஆ திருமணிசி ஆழ்வார்னு பேர் ஒருக்கப்புறம் திருமணிசை ஆழ்வார் அவர் சைவனு மன பண்ணியிருக்கார் அப்புறம் பயணவங்களும் பண்ணியிருக்காரு அது பெரிய சித்து புருஷர் சீபாக்கர் முதலாக ஜீவாக்கர யோகிகள் முதலாய் முதலாய் கூறிய பெரியோர்கள் முன்னம் தாம் தாம் செய்த பாக்கியத்தால் பூர்வ ஜனனங்களில் அவர் அவர்கள் செய்திருக்கின்ற பெரும் நிஷ்காம பூ வசத்தால் ஞாபகம் எழுதுலார் பாருங்க இத்தியக்கம் தீர்ந்தார் இச்சம்சார சாகரத்தில் உள்ள சோக மோகங்களை கடந்தவர் ஆயினார் நீ பார்க்கப்பட்டவரே தேவியே உள்நாள் யாவரே மறுந்ததே எங்கள் நிர்வாகியத்தை இனி நீங்க பாறாய் கண்டாய் என்பது முன்னசை எம் போலிகள் பேய்த்தன்மை ஆகிய துரட்சமானது இனிமேலாவது நீங்கும்படி திருவுள்ளம் பற்ற வேண்டும் அப்போ திருமடிசை ஆழ்வாராக இருந்தால் அவர் காலத்துல இருந்திருந்தா கூட ஒரு வயனோரதாயிருக்கா அதுவும் இல்லாமல் போச்சு முத்தி வரும்படி என்று முட்டுமளவும் கத்தி வரும்படியாக கற்பித்தாய் எங்களை ஏதா நிவர்த்தி மார்க்கத்தை அடையாமல் பிரவிற்த்தி மார்க்கத்தில் அலையும்படி செய்தாய் பொருள் முத்தி வரும்படி அன்றி மோட்சம் அடைவதற்காக வேதத்தில் கூறிய கர்மம் பக்தி ஞானமான சாதனங்களை அருஷ்டிக்காமல் முற்றுடலம்பிடும் அளவும் மனிதனாக பிறந்தது முதல் மரணகால பயந்தம் கத்தி வரும்படி ஆக கற்பித்தாய் எங்களை எம்போழிகளை உலக வாழ்க்கை விஷயங்களையே பேசி வரும்படி சிரட்டித்திருக்கிறாய் தேவியே இது நியாயமோ என்பதுதான் ஆக உலக விஷயங்களை பேசுகிறது தான் இங்கே எனக்கு அப்படி உபாதி கொடுத்துருக்கேன் இல்லையா ஞானங்கிறது கொடுக்கலையே இது நியாயமா என்ற இறக்க சொல் அங்கே தூக்கி நிற்குது அதில் கர்மம் பக்தி ஞானம் இதெல்லாம் சாதனங்கள் அர்த்தம் அடையிறதுக்கு நிஷ்காம கர்மமாகவும் பக்தியாகவும் சுணமானாதிகள் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் கர்மம் பக்தி ஞான சாதனமாகும் காமிய பக்தி காமிய ஞானம் உலக சிரவணங்கள் இதெல்லாம் பந்தத்துக்கேது முத்திக்காது அல்ல ஆகவே நிஷ்காம கர்மமும் நிஷ்காம பாசனையும் சிவனமானாதிகள் செய்தாக சாதனமாக ஞானம் கிடைக்கும் என்பது நாங்கள் உலக விஷயத்திலே அழிந்து கொண்டிருக்கபடி படித்து என்று பிரார்த்தனை பண்ண ஆராத ஓ நுள் அடி அகலும் வகையமாக்கு தூர்க்கை தொழிலாக தனையே அஜிதைப்பேரணி மூலமும் அத்யதானந்த விளக்கு உரையும் பதிமூன்றாம் அத்தியாயத்தில் பேய் முறைப்பாடு இந்த பாட்டில் அவதாரிகை மோட்ச மார்க்கம் அறியாமல் ஊன் உண்பதும் அதை தேடவும் தொழிலாக இவைத்தனை எனல் என்பொருள் ஆறாத ஓ நூன்று உன்னடி அகலும் வகை விடாது உணவு உணதலே முக்கியமாய்கொண்டு தேவி உனது திருவடிகளை விட்டு நீங்கும்படியாக எமக்கு தூராத குழி தூர்க்கை தொழில் ஆகச் செய்தனே எளியங்களுக்கு நிரப்ப முடியாமல் இருக்கின்ற வயிறை நிரப்புகின்றதே வேலையாக கொடுத்து இருக்கின்றாய் ஆக அஞ்ஞான காலத்தில் உணவு செடுவது தான் பிரதானம் ஞான மார்க்கத்துக்கு போகிறது அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒழிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் நோகை இறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி இகர் அன்ன விசாரம் பெரிய விசாரம் அந்த சாப்பாடாவது சாப்பிட்ட ஒன்று நிறையதானா அது நிறைய மாட்டேங்கிறான் ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய் இருநாளை கேரென்றால் ஏழாய் ஒரு நாளை என்னோ வயிறே இடும்பை கூர் என் வயிறே இன்னும் அறியன் ஒன்றும் புரியல இன்னும் அறியன் இடும்பைக்கூர் என் உயிரே உன்னோடு வாழுதல் என்ன பண்ணுறது சாப்பாடு கிடையாது என்னால் போடலான்னா போட முடியல ஒரு நாள் ஒளி என்றால் ஒளியாய் கடைக்களை சும்மா பதி பீச்சு வது இரு நாளை கேள் என்றால் வேலாய் ஒரு நாளை இன்னும் அறியேன் ஒன்றும் புரியலையே இடும்பைக்கூறு என் உயிரே துன்பம் கொடுக்கறதே ஒன்று வேலையாக இருக்குது உன்னோடு வாழுதல் அறியுது பெரிய பாடாக இருக்கு நான் அவ்வளோ ரொம்ப பண்ணுற இந்த வயிறு நிரப்புறது இருக்கு சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயம் ஆனால் இது எப்படி நிரப்பிட்டே இருந்தாலும் மனதுக்கு நிறைய மாட்டேங்குது இதே வயிற்று நிரச்சால் மனசு நிறைய மாட்டேங்குது மனது நிறைஞ்சாலவா வயிறு நிறையா கூட சமாதானம் கிடைக்கும் வயிறு நிறுது பெரிய பிரச்சனை தான் அதை பெரிய பிரச்சனை மனசு நிறையுது சொல்கிறாங்களே நிறைந்த மனசை பா அப்படிம்பாங்க நிறைந்த மனசாக எப்போ நிறைந்த மனசாகிறது அதெல்லாம் குறைந்த மனது தான் ஆகவே இந்த குறையாத வயிறு ஆனால் போட போட நிறையாத வயிறு எமக்கு தூராத குழி தூர்க்கை தொழிலாக சேதனையும் எளியங்களுக்கு நிரப்ப முடியாமல் இருக்கின்ற வயிறை நிரப்புகின்றதையே வேலையாக கொடுத்து இருக்கின்ற இதுதான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான லட்சியமாக மக்கள் இருக்காங்க ஆனால் இது ஒரு முக்கியமல்ல என்பது சாஸ்திரம் சொல்வது இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது ஞான மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு அது ஆண்டால் வழி பண்ணுறார் எதுவோ வழி பண்ணுறார் அதே பக்திவாக போகிற வழி பண்ணுறார் அது திருப்தி அடையணும் திருப்தி அடையிறதில்ல மனசானது ருசி பார்க்குது இந்திரியங்கள் வழியாக சுவறறியுது அதனால தான் திருப்தி இருக்கிறது இல்லை கிட்ட திருப்தி ஏதோ பசி குணவோங்கன்னா கிட்டத்தட்ட அது ஆண்டும் போடுறார் எந்த ரூபத்துக்கு கிடைக்கத்தான் செய்யும் பட்டினியாக கடந்து அது பட்டியாக கிடந்து சாகணும் அதுவே ஒரு அப்படி கிடையாது ஏதோ சில பேர் அப்படி இருக்கும் அவர்களுக்கும் கிடைக்கும் சிவம்பேரியாக இருப்பான் கிடைக்காமங்க போகுது வேலை பாய்ச்சாவிட்டே கிடைக்கா போகுதா வேலை கிடைக்கிற என்னென்னா இருக்கிற வேலை செய்ய வேண்டியதா இவன் எதுன்னு பார்ப்பான் பெரிய கூலி பெரிய அந்தஸ்து கௌரி இதெல்லாம் பார்ப்பான் முடியுமா எதுவும் கிடைக்கிற வேலை செஞ்சால் கோவில் கிடைக்கும் அது ஒரு பிரச்சனையெல்லாம் அஞ்ஞான காலத்தில் இருக்குது ஆனாலும் பக்தி மாதிரி ஞான கா அது பிரச்சனை தெரியறதில்லை அது ஆண்ட பொறுப்பு எடுத்துக்கிறாரு அப்படின் பாகாய மொழியாயிப்பழுதுயர முருகாலும் போகாத உடலம் வெறும் பொய்யாலே செய்தனையே அவதார் அருகே உடம்பு உருந்துயர் ஒழியாது என இதன் பொருள் பாகு சர்க்கரை பாகு போன்ற வாக்காமிர்தடையே இப்படுதுயரம் எப்படிப்பட்ட துன்பமானது ஒரு காலம் போகாது விட்டு நீங்காது உடலம் வெறும் பொய்யா பொய்யாலே செய்தனையே இத்தேகத்தை கலப்பில்லாத மாயாமத்திரமாக தேவியை செய்திருக்கின்றாய் ஆகவே இந்த சரித்திரம் வரக்கூடிய துன்பம் மாயா காரியம்தான் அப்படி உன்னுடைய மகிமையினாலே செய்திருக்கிறாய் உங்களுக்கு தகுமெது வென் உள்ளபடி உணையுனரா எங்களுக்கு வடிவு வெறும் இடும்பையினால் எடுத்தனையே எங்கள் லையருக்கு நை போட்டுக்கணும் அவதாரிகை உனது யதார்த்த வடிவத்தை உணர முடியாத முடியாமல் ஜீவேஸ்வரி ஜகத்தாக எங்களுக்கு தோற்றினே எனல் இதன்பொருள் உங்களுக்கு தகும் என்று இது என்று பெய்களான உங்களுக்கு தகுதியாய் உள்ளது இதுவே என்பதாக உள்ளபடி உனே உணரா எங்கற்கு வடிவு வெறும் இடும்பெயர் எடுத்தன நாமரூபங்கள் பொய் என்றும் சச்சிதானந்த வடிவான வடிவமான உண்மை உண்மை என்றும் உள்ளதை உள்ளபடி அறியாத எங்களுக்கு ரூபம் துன்பத்தையே உண்டு பண்ண தக்கதான காளியாய் தோற்றம் தோற்றமளிக்கிறாய் அதாவது தேவியே உங்கள் அடிச்சான் செய்தது இன்னும் ஆனால் அதை உணர முடியாமல் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு இதாக விதி என்று எங்களை படைத்திருக்கிறாய் உண்மை சுரூபத்தை உணரமாட்டால் அது உங்களுடைய நாமரூபத்தை பார்த்து காலி ரூபம் கொண்டு நாங்கள் ஒரு அச்சமும் துக்கமும் அடைகிறோம் இதற்கு என்ன வழி பண்ணுறது என்று முறையிறாங்க இலவரு வேயினையும் மெய்பரிசே விளைந்த குறி விண்ணப்பம் செய்கினவே அவதாரியை இப்படி சொன்ன பேயை பார்த்து தேவி உனது உடம்பில் நற்குறிகள் உண்டானதா எனல் இதன்பொருள் இப்பரிசு பழையம்பி இலகும் ஒரு பேயினை இந்த பிரகாரம் பற்பல விதமாய் முறையிட்டு விளங்கான ஒரு பி தாசினை உருடைய மனத்தின் கண் விளைந்த குறி உண்டானது ஒரு அடையாளங்கள் விண்ணப்பம் செய்க என முன் எடுத்து கோர வேண்டும் எனவும் உலகம் ஆகவே இதுவரைக்கும் அமைதியாக இருந்த தேவையானவள் சரி நீ சொல்லலாம் அதாவது ஞானத்துக்கு தகுதியுள்ள அடையாளம் ஏதாவது உன்னகிட்ட இருக்கா அதிகாரித்தன்மை இருக்கான்னு கேட்குறேன் நான் சொல்கிறேன் அடுத்த பாட்டில் அதிகாரம் அடியறிகின்ற அடியேன் அறிவதொரு குறி அல்ல உடிபரியும்படி வந்து தோன்றியதோர் புரியுண்டே பதினாலாம் அத்தியாயம் குறி அவதை கண்ணால் காணும் அடையாளம் இல்லை எனும் பிறப்பறுக்கும் குறிகள் சில கண்டேன் எனல் கண்ணால்னா பிரத்யட்ச பரமாணம்னு அர்த்தம் அது கிடையாது இருந்தாலும் அனுமான பரமாணத்தினாலே சில எனக்கு தெரிகின்றன அதை நான் சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறான் என் பொருள் அடியேன் அறிவது ஒரு குறி அல்ல அடியேனால் அறியும்படியான காட்சி பிரமாணத்தால் அறியும் படிக்கு இல்லை அடி அறிகின்றன் காரணம் அறியாதவனாகிய எனக்கு குடி அறியும்படி வந்து தோன்றியது ஓர் குறி உண்டேன் பிறப்போ அடியோடு அழியும்படியாக உண்டாயிருக்கின்ற ஒரு லிங்கம் இருக்கின்றது அடையாளம் அனுமான பிரமாணம் சம்சாரமானது அடியோடு சம்சார துக்கமன் போட்டுக்கலாம் போட்டு போட்டால் துக்கம் பூடலாதியாமிந்த புவனத்தில் காண்கின்ற பொருள் கனவாக கண்டன நீங் காணும் உலகெல்லாம் கனவு என கண்டனன் எனும் பொருள் போன்கின்ற உடல் ஆதி ஆம் இந்த போனத்தில் கர்மோசமாக பொருந்திய தேகாதி சராசரமாய் தோன்றும் பிரபஞ்சத்தில் காண்கின்ற பொருள் எல்லாம் கனவு ஆகக் காணப்படும் நாமரப வஸ்துக்கள் எல்லாம் விழித்தவனுக்கு கனவு பொய்யாவது போல பொ சிலபொழுது இருந்தனன் அது சிலபோல் சேர்த்துக்கணும் ஏன்னு சொன்னால் ஞானிக்கு தான் எப்போ தோட்டிக்கிட்டு இருக்கோம் இவர் அபியாசிதான் அதிகாரி ஆரம்ப அதிகாரி சில சமயங்கள் அப்படி அர்த்தம் இது எதனால் தோற்றுறது முற்பிறப்பில் ஞான சாதனம் ஓரளகாக பண்ணியிருக்காங்க அர்த்தம் அப்படி பண்ணலன்னா இப்போ தோற்றல அதனால் அதிகாரி தன்மை முன்பிற தொடச்சிதான் இப்போ அதிகாரத்தன்மை உள்ளவர்களுக்கு இதெல்லாம் தோற்றாது இப்போ ஆரம்பம் தான் சொல்கிறார்ல சாதனமின்றி ஒன்றை சாதிப்பால் உலக இல்லை காதலால் இருந்த நாளையும் அடைந்தவருக்கு அறிவுண்டாகும் நூதனே உள்ளவன் நுழையாது நுழையமாகில் பூஜன்மங்கள் கூடி முடிந்த நாம் சாதனமின்றி ஒன்றை சாதிக்க முடியாது சாதனங்கள் ஏதாவது ஓரளவுக்கு அதிகாரிகளுக்கு இருக்குமே ஆனால் ஜென்மாந்திர தொடர்ச்சி அதுபோல் இந்த பெரிய கிட்டே கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் சில போடுறது இருந்தால் வச்சுக்கலாம்ங்க அப்படி வச்சுக்கலன்னா அது அர்த்தம் பொருந்தாது ஏன் பொருந்தாதன்னா ஞானிக்குதான் எப்போது தோற்று அபியாசிக்கு எப்படி தோற்றும் சமையல் வரது போகலாம் அதனால் பாட்டில் கூட சில போடுறதுங்க தொக்கி நிற்கணும் அரிசி வச்சுக்கணும் கனவாக கண்டனே வரைக்கும் கனவாக சில போடு கண்டனே அது பாட்டு திருத்தப்படாது அப்படி அந்த இடத்துல அதை வேண்டிய இடம் தன்மை இருக்கிறது என்பது இதனுடைய கருத்து எதனால் முன்ஜன் வாசனைகள் ஆகவே இந்த அடையாளம் என்று இருக்குன்னு உடலை ஒன்றிய உயிரிடும் பொழுது உணர்வதன்றியிலே நடலை நடுவல் கண்டு உளம் நடு நடுங்கிடுமே உடல் அழிவதை கண்டு உளம் நடுங்கும் எனல் இதன் பொருள் உடலை ஒன்றிய உயிர் விடும் பொழுது தேகத்தை கர்மத்தால் பொருந்திய ஜீவன் அத் விட்டு நீங்கும் காலத்து உணர்வது அன்றியில் நடலை கொண்டு யான் இன்னார் செய்யத்தக்கது இன்னது என அறியாமல் பெரும் துன்புற்று உடல் நழுவல் கண்டு உளம் நடுநடுங்கிடும் தேகம் பார்க்கும் போதே அழுந்து போவதை கண்டு மனம் அயர்ந்து உடல் நடங்குவதாம் இது இந்த மாதிரி ஒரு தேகம் வேறு தேகி வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடியது ஒரு சாதனம் தான் அஞ்ஞான காலத்திலே தெரியாது நான் கண்டேன் கேட்டேன் அப்படி கருப்பண்ணி செப் பண்ணி இப்படி அபேதமாக தான் விவகாரம் பண்ணுறாங்களுடைய தேகத்துக்கு கண்டிப்பாக தேகி இருக்கிறது உறுதிப்பெற இல்லை விவகாரத்தில் இருந்தாலும் சரி அவருக்கு அதில் உரிய விதிப்பாடு இல்லை இப்படி ஒரு தேகத்துக்கு கண்டிமாக ஒரு காலத்தில் சரீரம் பிரியும்போது அது துக்கத்து கொடுக்கிறது என்பதை ஒன்று தெரிகிறது இது மந்த பேர் மசான வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் சாஸ்திர வைராக்கியம் என்ற வைராக்கியத்தில் மந்த வைரா சாஸ்திர வைராக்கியம் பேர் அது சாஸ்திரம் படித்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் தெரியும் என்பது கருத்து பழியும் என்றும் கழியுமென்றகம் என்பது கருதுகின்றமேதாரியபர லோகங்கள் இன்பமல்ல எனல் அழியும் என்று அமர் உலகில் இன்பம் இது பார்க்கும்போதே அழியும்படியான இவ்வுலக ஸ்ரீதன புத்திராதி சுகங்களானதும் அமையும் என்று இருக்கும் அமர் உலகம் என்பது கர்ப பரியந்தம் அழியாது என்று இருக்கும் சொர்க்கம் முதல் பிரம்மாதி லோக பரியந்தம் கழியும் என்று கருதுகின்றளம் மகா பிரளயத்தில் அழிவது நிச்சயம் என்பதால் சுகம் என்று விரும்புகின்றளம் இந்த பாட்டில் சுக நிலையாமை சொல்வது முன்னைய சரீர நிலையாமை தேக நிலையாமை சொன்ன பிறகு சுகம் நிலையாமையை சொல்வதனால தீவிர வயிறாக்கியவன் பெயர் வேற தீரம் அடைஞ்சிருக்கிறது அப்படி எனக்கு தோற்றுகிறது சில சமயங்கள்ல என்று அர்த்தம் ஆகவே இதெல்லாம் ஜென்மாந்தனுடைய தொடர்பு என்பது அர்த்தம் சமதமங்களை முதல் வரும் சில தலைமை வந்திடுமே மமதி கொண்ட இது பெரு மயன் மடங்கிடுமே அவதாரியை இந்திரிய மனோ உண்டாய் அதனால் மனாபிமானங்கள் குறைந்தது எனல் இதன் பொருள் சமதமங்கள் முதல் வரும் சில தலைமை வந்துடும் மன அடக்கம் அதனால் இந்திரிய அடக்கம் முதலாக ஒன்றை பற்றி ஒன்றா ஒன்றாய் வருவதான சிற்றில முதன்மையான சாதனங்கள் வந்து அமையும் நமதை கொண்டு இது தமது எனும் பெரும்மயல் மடங்கிடும் யான் எனது என்னும் அபிமானத்தால் இத்திரகத்தை யான் என்பதும் தாரபுத்திரவாதிகளை எனது என்பதுமான பெரிய மயக்கம் அழிந்து வருவதாம் அதாவது சமாசிகள் சம்பத்தி சாதனங்களில் நான்கு விவேக வைராக்கியம் சமாசிகள் சம்பத்தி மூச்சத்துவனு சொல்லக்கூடிய நான்கு சாதனங்களில் இந்த சமாசிகள் சம்பத்தி கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குன்னு அர்த்தம் முடிச்சா வந்ததுன்னு அர்த்தம் இல்லை அதாவது சமம் சமம் இடல் சிகித்தல் சமாதானம் சிறத்தை என்று சொல்லக்கூடிய ஆறு ஒன்றே ஒன்று சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சாதனம் ஆறு ஒரே சாதனம்தான் ஆறு அது சாதனத்தை உட்பிரிவுகள் ஆறு உட்பிரிவுகள் ஆறான அதில் சில சில இப்போ வந்த மாதிரி தெரிகிறது என்று அர்த்தம் பண்ணணும் அறிவுறோம் பொருள் பொருளே அரிதி வந்திடுமே ஒளிபருவம் போரோல் உணர்வது என்றிடும் உணர்வு வந்திடுமே அருகே நாமரூபமான உலகம் அதிர்ஷ்டான பிரம்மம் என்று உறுதியும் ஆத்மாவை அறிவுஸ்வரூபம் என்ற விவேகம் வந்தது எனலாம் பரோட்சமான்னு பேர் சாஸ்திரங்கள் படித்தா பிரம்மம் சத்தியம் பிரபஞ்சம் மித்தியங்கிற நிச்சயம் உண்டாகும் அது நிச்சயம் பரோட்சியானவன் பேர் பரோட்சமான விவேகம் வந்திருக்கிற அர்த்தம் இதன் பொருள் அழிவுறும் பொருள் பொருள் எனும்படி அறுதி வந்துடும் அழியும் ஆரோப பிரபஞ்சம் அனைத்தும் அதிர்ஷ்டான பிரம்மஸ்வரூபமே என்னும் நிச்சயம் உண்டாவதாம் ஒழிவு அறும் பொருள் உணர்வது என்றிடும் நீக்கமின்றி நிறைந்திருக்கின்ற பரமாத்மஸ்வரூமே என்கின்ற உணர்வு வந்துடும் ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானம் உண்டாவதாம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாஸ்திர ஞானம்னு பேர் இது பரோட்சம் பிரமம் இருக்கிறது அது சத் சத்தியம் பிரபஞ்சம் மித்தை அது தோற்ற மாத்திரம் இல்லை சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது ஒத்துக்கிறது தான் இங்கே ஞானம் அந்த ஞானம் தான் பரோட்சாகு போயிருக்கு அப்படிப்பட்ட பிரம்மன் நான் என்றும் என்று அபரோட்சமாக அறிகின்ற அந்த நிச்சயம் இருக்க அது அபரோட்சாகுது சமாதிக்குடி வந்து அவரோஜான் பேர் அது வரைக்கும் அது அவரோஜானமாக இருந்தாலும் கூட பரோட்சந்தான் இந்த திடபரோட்சம்னு வச்சுக்கலாம் அப்படி அந்த ஒரு சாஸ்திர பயிற்சி படிச்சிருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு பிரம்மசத்தியம் பிரபஞ்ச மித்தியாரி ஒரு அடையாளம் தெரிகிறது கலை பாலவும் சிறிதளம் பேராவா அருளூரும் குரு பாரும் தீளம் அறியவென் நெடுமேன் அவதார் ஞானசாஸ்திரங்களால் சாந்தி உண்டாகாமல் சர்க்குரு நாதனை சரணடைய என்னும் எனும் கலை பல உணர்ந்து ஒரு சிறிதும் அலம்பெறவா ஞானத்திற்கு ஏதுவான வேத சாஸ்திரங்கள் பலவற்றை கற்று உணர்ந்தும் மனத்திற்கொஞ்சம் என் கொஞ்சமேனும் விசிராந்தி இல்லாததால் அருள்வரும் ஒருபரன் இருந்திடம் அறிய என்று எழும் அடைந்தவர்க்கு அருள் தரும் சர்க்குருநாதன் எழுந்தருளும் இடத்தை கண்டு தரணடைய வேண்டும் என்று தலைமையில் தீ பிடித்தவன் தண்ணீர் தேடல் போல் மிகுந்த விருப்பு இது மூச்சத்துவன் பெறும் வைராக்கியம் மூச்சத்துவம் இருக்கு அப்படி நான் சாஸ்திரங்களில் பல கேட்டிருக்கேன் அவ கேட்டதுனால அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் வித்தியாலும் தெரியுது அதனால ஜிடம் இல்லை விளக்கம் இல்லை சந்தேகவிரதம் இருக்கு இப்போ என்ன செய்யணும் எப்படியோ ஒரு குரு அடைந்து அவர் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் தீவிரமான அந்த தீவிரத்துக்கு தான் வைரக்கம் உங்கச்சத்து தீவிரம்னு பெயரும் வயிறுச்சோடு கூடிய உமுட்சத்தம்னு பேரும் அப்படிப்பட்ட நிலையும் என்கிட்ட இருக்கு என்று சொன்னார் தலைமையிலே தீ பிடிச்சிக்கிட்ட நாடு தான் ஓடுவான வழிய இடையில் யாராவது கூப்பிட்டு வாழ்ந்த உடா போய் சில சாவட்டு போகலான் வரமாட்டான் அப்படி போல் சம்சார சாகரத்தில் இருந்து விடுபட்டால் போதும் என்ற ஒரு தீவிரம் இயக்கம் அந்த ஒரு நிச்சயம் வரும்போது குருவை நாடி போகக்கூடிய எண்ணம் தீவிரமடையும் அப்படி போனாக்க ஈஸ்வன் கூட்டி வைப்பார் அவனுடைய தகுத்து அந்த மாதிரி எப்படின்னா இவனுடைய தகுதி எப்படி இருக்கு அப்படி தான் நல்ல தீவிரதல் அதிகாரியாக இருந்தால் பௌரட்சம் கொடுக்கக்கூடிய குருவும் கிடைக்கலாம் மந்ததியாக இருந்தால் பௌரட்சம் உள்ள குரு கிடைக்கும் இப்போ பக்தி இருக்குமானால் பக்தி உள்ள குரு தான் கிடைக்கும் லௌகிகத்தில் குடும்ப வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணணும் வச்சுருக்காங்க அந்த தந்தமாக கல்யாணம் பண்ணுறாங்க பெண்ணு ஏழையாக இருந்தால் அப்புறம் பெண் ஏழை பெண்ணு கேட்டு தானே போதும் யார் மன கால போ வாங்குவாங்களா பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தாக்க யார் மாப்பிள்ளைக்கு வருமா ஏன்னா சமாதானந்த சிந்தா தான் நடக்கும் அடிப்போல் இங்கேயும் மனபரிபா தகுந்த மாதிரி குரு ஈஸ்வரன் கூட்டி வைக்கிறார் அங்கே இருந்து அபியாதம் பண்ண பிறகு அப்புறம் மீண்டும் தீவிரமான மனபார் வந்து இன்னொரு குருவை கூட்டி வைப்பார் சத்துராஜ சுவாமி ஆரம்பத்தில் சா சாலை சாஸ்திரம் படித்தவர் தான் அப்புறம் வச்ச குருவுக்கு கிடைக்கல தான் அழிஞ்சதாக